அடங்கலும் தொடர்ந்து நிற்கும்பே இவ்வுடல் மறுவோம் ஜீவன் இலங்கை என்றேசன் இரணிய கற்பன் கற்பனை வந்தாரு காட்டினோம் காண்பயெல்லாம் சொப்பனும் போலும் என்று துணிந்த பஞ்ஞானியாவான்தை மழை காலம் போய் தெந்த ஆகம் போும் அுத முி சேரும் அபவாத வழியும்றிவத்தில் கயிறார் பொ ஆள்ரி என்றார்பதேசத்தால் நூ கொள்ளே புறம் கன்றி புவனம் கன்றி பூதங்கள் அன்றிஞான திரம் என்னும் பிரம்மம் என்று தெளிவதே அவவாதங்கான் முழுவன் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் ஒன்றே ஒளியுறும் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்து அமர வாழ்வு எய்துவாம் அந்த ஒளிப்பொருள் அறிவு பொருளாகிய பரம்பொருளை வாழ்த்தி வணங்கி இங்கு நம் எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்து சமாதி கோயில் கொண்டு அருள்ாரிக்கும் சிறு நாராயண தாண்டவேஸ்வர சுவாமிகள் திருவடிகளை வணங்கி இங்கு வந்து வீச்சிருக்கும் கோவிலூர் மடாதிபதி சிறுவளஸ்ரீ மையப்ப ஞானதீச சுவாமிகள் அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன் ஸ்ரீ ஹர்ஷ வித்யாபீடம் ததவேந்த சுவாமிகள் அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய விழாவினை நடத்த விளைகிறோம் அன்பார்ந்தவர்களே இப்பொழுது வரவேற்புரை செயலாளர் கைவல்யன் அவனீத ஞான பெருமந்தம் அவர்கள் வரவேற்புரை நல்கிறார்கள் பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் இந்நிலங்களிலும் எழுநிலம் அவற்றின் மேலாம் இந்த தாண்டவராஜேந்திர சுவாமிகளுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவராசி மையப்ப சுவாமிகள் வணங்கி தபை சுவாமிகள் அவருடைய வணங்கி மற்றும் ஆன்மீக அன்பர்கள் குருமார்கள் எல்லோருடைய பாதங்களையும் வணங்கி எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த இடம் திரு தியாகராஜன் சுவாமி அவர்களால் பெருமுயற்சி எடுத்து திரு மெய்யப்ப சுவாமிகள் ஆதரவுடன் இந்த இடத்தை நாம் வாங்கி வாங்கியிருக்கிறோம் அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி அவசியம் இந்த மூன்றாவது மகாணி நடக்க வேண்டும் என்று எல்லோருடைய ஆசீர்வாதித்தாலும் இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது திரு தியாகராஜன் பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் முன்னமே அறிந்திருக்கும் இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன் அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் அவருடைய கடைசி நாட்களில் இருபது ஆண்டு காலம் தொடர்ந்து வேதாந்த புத்தகங்களை புதுப்பித்து எல்லோருக்கும் ஃப்ரீ இலவசமாக வழங்கி கொண்டிருந்தார் அது அந்த செயலில் நடந்து கொண்டிருக்கும்போது தான் அவருக்கு தைவல்லி நவநீதத்தில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டு முதல் மாநாடு சென்னையிலே சீரும் சிறப்புமாக ஐயா மெய்யப்ப சுவாமிகள் அவர்களுடன் ஆசையுடன் மிக சிறப்பாக நடந்தேறியது அந்த அந்த நிகழ்ச்சியிலே நாற்பத்தி ஆறு அவர் அங்கங்கு சென்று அந்த மடங்களில் உள்ள குருமார்களை சந்தித்து அவருடன் அலாவலாகி அவர்களை எல்லோரும் உருந்து சேர்த்த பெருமை அவரை சாரும் பல ஆயிரம் கணக்கான மக்கள் குருமார்கள் முமூட்சுகள் எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட இந்த இருநூத்தி ஐம்பது முன்னூறு வருட காலம் அந்த பரம்பரையில் நிறைய பேர் கையெழுத்திற்காக வந்திருக்கிறார்கள் சாமிகளும் அந்த கையெழுத்திலே மிக ஈடுபாடு உண்டு போன மகாநாட்டிலே அவர் சொல்லும் பொழுது இந்த கைவல்லியத்தை நாம் உலகெங்கும் பரப்ப வேண்டும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்குதான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம் இவ்வளோ சிறப்பாக பல ஆயிரம் கணக்கான அந்த குரு பல ஆயிரம் கணக்கான கலந்து கொண்டு அவர்களுக்கு பொருட்கள் செய்து இடவசதியும் செய்து உணவு வசதியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போல இந்த கைவுலயத்தை மிக சிறப்பாக நடத்தி எல்லோரும் எல்லா இடத்திலும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நன்றி கூறுகிறேன் அடுத்ததாக தவேநந்த சுவாமிகள் சாமிகளை நான் கோயம்புத்தூரில் சந்தித்ததுண்டு ஐயாவை பற்றி எனக்கு அவ்வளவு விவரம் தெரியாது ஆனால் மிக பிரமாதமாக பேசுவார் நான் அவருடைய பேச்சையில் ஆழ்ந்து கேட்டிருக்கிறேன் அவருக்குள்ளும் நன்றி கூறி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருமாறு பொதுமக்களாகி உங்களையும் ஐயா மியப்ப சுவாமிகடுக்கோரை கோவிலூர் மடாதிபதி மையப்ப ஞாரதேசுவாமிகள் மும்சிக்களுக்கும் வேதாந்த ஆர்வலர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்கள் இந்த கைவல்லிய நவநீதம் என்பது ஏறக்குறைய இன்றைய வரலாற்றின்படி நானூற்றி ஐம்பது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே பாண்டவராயசாமிகளாலய எழுத பெற்றது அதனை இருநூறு ஆண்டுகளாக கோவிலூர் மடாலயம் அந்த கைவேலி நண்பத்தையும் அது சார்ந்த மற்ற நூல்களையும் பரப்பி வருகின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கோவிலூர் மடாலயத்திலே கோவிலூர் திருமணத்திலே வேதாந்த பாடம் ஏறக்குறைய இருநூறு ஆண்டு ஏறக்குறையல்ல சரியாகவே இருநூறு ஆண்டுகள் ரெண்டாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் தொடங்கப்பட்டது ஆதிகுரு முதல்வர் கோவிலூர் ஆண்டவராலே இன்று வரை அந்த வேதாந்த பாடங்களே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பதினாறு நூல்களை கொண்ட வேதாந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம் அதாவது அன்னைக்கு ஒரு இந்த கோயிலூர் மடம் செய்தது ஒரு முகத்தான புரட்சி தான் ஏண்டா அதுக்கு முன்னாடி வேதாந்த பாடங்கள் கேட்பதற்கு வேதாந்தத்தை சிரமணம் செய்வதற்கே தகுதி வேண்டும் நிர்ணயித்த தகுதிகள் வேண்டும் அதில் ஜாதி மதம் இல்லறத்தார் இந்தமாரி பிரிவின்கள்லாம் இருந்தது அந்த பிரிவினைகளை ஒதுக்கி எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி இந்த வேதாந்த பாடத்தை தொடர்ந்து போதித்து வருகின்றது நம்முடைய திருமணம் நம்முடைய திருமணத்தினுடைய ஸ்தாபிக்கப்பட்டதுனுடைய நோக்கமே ரெண்டு தான் ஒன்று வந்து வேதாந்த பிரகடன வேதாந்த கருத்துக்களை அத்வைத வேதாந்தத்தை முடிந்தவரை பரப்புவது வேதாந்தத்தை பரப்புவது ஒன்று இன்றொன்று சாது சம்ரட்சணம் சாதுக்களை பாதுகாப்பது அவங்க ஏழைமலை சொன்ன மாதிரி எங்களுக்கு போதிக்கப்பட்டது சாதுக்கள் அதாவது பைணவத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க பக்தர்களுக்கு இடையிலே பாகுபாடு செய்யக்கூடாது பாகவதாளுக்கு இடையே பெரியவர் சிறியவர் அந்த பாகுபாடை நாம் செய்யக்கூடாது அதே போல சன்னியாசியில நல்ல சன்னியாசி கெட்ட சன்னியாசின்னு யாரும் கிடையாது சன்னியாசம்னாலே தன்னலம் நலம் துறந்து அதாவது எங்களுடைய பேராசிரியர்கள் சொல்வது விரிந்த உறவு தான் சன்னியாசம் துறவு என்பது தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய குடும்பத்தார் மட்டுமில்லாமல் சமுதாயத்தில் உள்ள அனைத்து குளிர்களும் நம்முடையதே நம்மை போன்றதே என்ற எண்ணத்திலே அவர்களுக்கும் உதவி செய்வது தான் துறவரத்தினுடைய நோக்கம் இதுதான் வேதாந்தத்தினுடைய அடிப்படை கருத்தை எல்லோரும் ஒன்றே அப்படிப்பட்ட வேதாந்த கருத்துக்களை பறிப்போம் இப்போ இந்த கைவேளை மகனிந்த மாநாடு அங்கே படம் எடுத்துட்டு இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த கைவல்லிய நவநீத ஞான பெருமன்றத்தை அமைத்து தியாகராஜ சுவாமிகள் வெங்கட்ராமசுவாமிகள் அதாவது திருவெலிராமன் இவங்கெல்லாம் வந்து கோயில் மடத்தில் வந்துருந்தாங்க சுவாமி இந்தமாரி கைவல்லிய நவீனம் நவநீத மாநாடு நடத்தணும் விருப்பப்படுகிறோம் இது உங்களாலே பரப்பப்பட்ட நூல் அதனால் நீங்களே ஏற்று நடத்த வேண்டும் நான் சொன்னேன் அதாவது நாம்தி சிரிப்பதாக ஒப்புக்கொண்டால் அதை ஒழுங்குமுறையாக செய்வோம்னா இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற கால நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே செய்ய முடியாது இந்த ஆண்டு நீங்கள் வேறு எங்காவது தொடங்குங்கள் அடுத்த ஆண்டு நாங்கள் செய்கிறோம் அதே போல சாவராஜ சுவாமிகள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்த குரு வித்யா பீடம் ஞானப் பெருமன்றம் எல்லாம் கூடி இதில் பாடியநல்லூரில் நடத்தினாங்க அப்போத்தான் எங்களுக்கு அது வரைக்கும் நான் உண்மையை சொல்கிறேன் இப்போ ரெண்டு மூணு நேரம் சொல்லியிருக்கேன் எங்களை இந்த கைவிழிய நம்பினியதும் வேதாந்த தமிழ் வேதாந்தம் கோவிலூர் பறவை வேதாந்தம் சொல்ல போதிக்கப்படுகின்ற இடங்கள் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தது ஒரு நாலு அல்லது அஞ்சுதான் குமாரபாளையம் ராஜபாளையம் என்ன அப்புறம் வந்து வேலூர் இந்தமாரி ஒரு நாலு அஞ்சு இடம் இந்த கைவிழை அணிவதத்தை மட்டும் பூஜ்ய ஸ்ரீ தயானு சரஸ்வதி அவர்கள் நடத்தினார்கள் ஓம்காரானந்த அவர்கள் நடத்தினார்கள் அப்புறம் நிறைய பேர் அவர்களுடைய சரசதி தயான சரசிகள் வேத வேதாந்தம் கேட்டவர்களில் ரொம்ப பேரே கைவிள நைவிதத்தை போதித்திருக்கிறார்கள் இந்த கைவிளியத்தினுடைய சிறப்பை முடிந்த வரைக்கும் பரப்போம்னா அதை வச்சு இந்த வேதாந்த ஆர்வலர்களை உருவாக்க வேண்டும் உணர்ச்சிகளை உருவாக்க வேண்டும் இதுதான் எதுக்காக அப்படின்னா இப்போ நிறைய சாதுக்கள் இங்கே வேதானந்தெல்லாம் உபனிஷத்தையும் படிச்சிருப்பாங்க நாம் படித்தவரைக்கும் எந்த உபநிஷத்தும் முழுமையாக வேதானந்தத்தை சொல்லலை எந்த உபனிஷத்தும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவிற்கு அறிவுரைகள் சொல்லி ஞானத்தை வளர்ப்பது குறையில்லை அதாவது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த பொழிப்புறை மாதிரி எல்லாத்தையும் சொல்லலை கைவேள் எனவினதை மட்டுமே ஒருவன் வேதாந்தத்தை அதாவது இறைவன் எரிபொருளை அறிய வேண்டும் காண வேண்டும் உணர வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது அவன் எப்படி இருப்பேன் அவனுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு குருவை சேர்வது குரு போதிப்பது தத்துவ விளக்கப்படலாம் அப்புறம் சந்தேகம் இப்படி முழுமையாக சொன்னது கைவிலேனவின் இதுதம் அதுக்கப்புறம் நான் தமிழ் வேதாந்த நூல்களை படிச்சு பார்த்தீங்கன்னா எளிமையான செயூள்கள் உபனிஷத்தினுடைய சாரங்களை ஒன்று திரட்டி அப்படியே மொழிபெயர்ப்பு இல்லாமல் உள்வாங்கி அதனை செய்யுடாக பதிப்பித்து பரப்பியர்கள் அதனால் படிக்கிறதும் எளிது நினைவில் வைத்துக்கொள்வதும் எழுது முன்னாடியெல்லாம் எல்லா இந்த வேதாந்த பாடங்களை சொல்லி கொடுக்கிற போதிக்கின்ற அத்தனை ஆசிரமங்கள்லையும் மனநம் செய்ததற்கு முன்னாடி தான் பாடத்தையே ஆரம்பிப்பாங்க இப்போ மனப்பாடம் செய்துட்டு வாங்கினா அது கற்பதற்கு கேட்பதற்கு சிரவணம் செய்வதற்கு ஆள் வரவில்லை என்பதனாலே வர்றவர்களுக்கு செல்லிக்கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோவில் மடத்தில் அது அன்னைக்கே இருந்துருக்கு அதாவது யார் வந்தாலும் அவருக்கு முதலிலே பக்தி அடிப்படை பக்தி தெய்வத்தை பற்றிய சிந்தனைகளை உருவாக்கி வைராக்கியத்தை உருவாக்கி அதன் பின்னர் வேதாந்த நூல்களை போதித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எந்தவிதமான குழப்பமும் வருவதில்லை பின்வாங்குவதும் இல்லை அப்படி அதே போல் இப்போ தொடர்ந்து கைவினை அணுவிதத்தை பரப்பி வருகிறது நிறைய உரைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் காசியானந்த சாமி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுலேயே அவங்க பன்னெண்டு உரைகள் வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் இப்போ இன்னைக்கு கூட சதானந்த சாமின்னு ஒருத்தர் ஒரே நாளை மறுநாள் வெளியிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நூலை அதாவது சில உரைகள் மூலம் பாடம் பாடல்கள் எளிதாக இருந்தாலும் சில உரைகளை படிக்கிற பொழுது படி வேண்டுமென்றே அதாவது கட்டாயத்திற்காகவே கடினமான வார்த்தைகளை போட்டு ஒரு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் படிச்சிருந்தால் தான் நல்ல அறிஞர் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால பேர் இருந்தது ஒரு காலத்தில் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அந்த சூழ்நிலையில் தான் இந்த மணிப்பர்வாழ நடை உருவானது இப்போவும் விடாமல் அதே மா அதாவது தொடர்ந்து சமஸ்கிருதத்தில் சொன்னால் பெருமை நமக்கு தெரியுங்கிறது அப்படி இல்லாமல் உரைகளை எளிமையாக இப்போ நாங்கள் வந்து பதிமூணு நூல்களுக்கு உரைகளை எழுதி வெளியிட்டுருக்கோம் பொலிப்புரை மட்டும் அடிப்படை வேதாந்தத்தை எங்களுடைய நூல்களிலிருந்து நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மூணு நூல் தான் வெளியிடும்னா பஞ்சதசி பிரம்மகீதி ஞான வாசிட்டோம் மற்ற பதிமூணு வெளியிட்டுட்டோம் இந்த மூணையும் வெளியிடும்னா இந்த நூல்களை படித்ததுக்கு பின்னாடியே சமீப ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் வேதாந்தம் படிக்கிறாங்கன்னு தெரியுது அப்படி வளர்ப்பதற்கு எளிமையான உரைகளை எழுதி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதே எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு ஒரு தெளிவு கண்டு பயிராக்கணும் இதுதான் ஆரம்பம் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தணும்னு நினைச்சதே இதுல வசதிகள் கிடையாது இது ரொம்ப சிரமமா இருக்கும் இதில் நடத்த முடியுமா அப்படின் அவங்க சொன்ன மாதிரி தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப சிரமப்பட்டு பல இடங்களில் நன்கொடி கிடைத்தது போக பல வழிகள்லையும் பணத்தை கடன் வாங்கி அதை இதை பண்ணி சேர்த்து இங்கே நடத்தினாத நம்ம இந்த மாரி ஒரு இடத்த வச்சிருக்கிறோம் இந்த இடம் வந்து நன்னிலம் தாண்டவராய சுவாமிகளுடைய திருக்கோயிலுக்கு அதிர்ஷ்டான திருக்கோயிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு வேண்டி அடிப்படை வசதிகள் செய்வதற்காக தான் அதை வாங்கியிருக்கான் வருஷத்தில் ஒரு தடவை மாநாடு நடத்துறதுக்கு இருந்தாலும் கூட இதில் ஒரு கட்டிடத்தை கட்டி அடிப்படை வசதிகள் ஒரு பாடம் படிக்கிறதுக்கு வகுப்பு ஓய்வெடுப்பதற்கு அந்தமாரி அடிப்படை வசதிகள் செய்து இந்த நன்னிலம் நாராயண தாண்டவராய சுவாமிகளுடைய திருக்கோயிலை சிறப்பிக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த இதை வாங்கியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் உதவ வேண்டும் நண்பர் இந்த இதை எங்கிட்ட வந்து கேட்டாங்க இப்போ எங்கே நடத்துகிறதுங்க நான் சொன்னேன் இங்கே பாருங்க அப்படி எங்கேயும் முடியலைன்னா எங்களுடைய கிளை மடங்கள் இதில் ஏதாவது நடத்திக்கங்க போன தடவை போன வருஷம் ரெண்டாவது மாநில மாடை முழு பொறுப்பையும் கோயில் மாடாலயம் ஏற்றுக்கொண்டு செய்தது இப்போ இந்த மாநாடுக்கு முழு செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நீங்கள் இடம் தடுறோம் மற்ற வசதி அப்போ தான் இங்கேயும் நடத்திடுவோம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதிகமான செலவு கொஞ்சம் கூட தான் செலவு வரும்னாலும் பரவாயில்ல இங்கே நடக்குது அப்போ தான் இந்த இடம் வாங்கியிருக்கோம்னு அறிமுகமாகவும் மக்களுக்கும் இதை சீர்படுத்தி தொடர்ந்து இதனை விரிவாக்க வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் வசதிகளை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் வரும் அப்படின்னா எல்லாம் இறைவனுடைய கருணையை நம்பி இறைவனுடைய அருளை நம்பி காரியத்தை தொடங்கி இருக்கிறோம் தொடக்கம் தான் நம்முடைய கடமை தொடங்குவது நம்முடைய கடமை நிறைவு செய்வது அவனுடைய அருள் இது இந்த இடத்திலே நாரானந்த ஆண்டவராயருடைய திருக்கோவிலுக்குரிய அடிப்படி வசதிகளை கொண்ட ஒரு மண்டபத்தை கட்டுவதற்கு விரைவாக நம்மால் முயல்வோம் என்று கோரிக்கொள்கிறேன் இதுல எல்லாரும் முழுமனதோட என்றால் நமக்கு வந்து போறது அதாவது கலந்து பேசுறதுக்குன்னு ஒரு இடம் ஆனும் இல்லையா சத் அது நன்னிலம் நாராயண தாண்டவராயஸ்வர் திருக்கோயிலில் உள்ள மண்டபமாக இருக்கட்டும் அமையட்டும் என்று வாழ்த்து என்னுடைய விடையும் எடுத்துக்கொள்கிறேன் மடாதிபதி அவர்களுடைய பங்களிப்பு இந்த மாநாட்டிலும் மிக அதிகமாக உள்ளது ஸ்ரீ மதத்தில் உள்ள ஏற்பாடு இந்த சாமியானா போட்டது இந்த மேடா போட்டது எல்லாமே வீடியோகிராஃபி எல்லாமே ஸ்ரீ மதத்தினுடைய ஏற்பாடு தான் இந்த மாநாட்டினுடைய பெரும் பங்கு வடாதிபதி அவர்களையே சார்கள் கைவல்ய நவநீத மாநாடை முதல் மாநாட்டுக்கு வந்து வந்து ஆசியுரை வழங்கினார்கள் ரெண்டாவது மாநாட்டை முழுமையாக நடத்தினார்கள் மூன்றாவது மாநாட்டையும் அவர்களுடைய பங்களிப்பின் துணையோடு தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு உள்ள இந்த கிளைமேட்டினுடைய நம்ம கோடையினுடைய வெப்பம் ஒரு காரணமாகவும் பல்வேறு இன்னல்கள் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கைவல்லி நவந்தி ஆசிரியர் நாராயண தாண்டவேஸ்வர சுவாமிகளுடைய சமாதி ஆலயத்தில் இருந்து நாம் எல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் பங்கேற்கிறோம் என்பதே ஒரு பெரிய பெருமை ஆகவேறு சிரமத்தை பொறுத்து நாம் எல்லாம் மாநாட்டை தொடர்ந்து நடத்துவோம் இப்பொழுது கோவை மாவட்டம் தலைமை தத்துவ ஞான சபை போடிப்பாளத்தினுடைய புரவல சுவாமி வேதாந்தானந்தா அவர்கள் வாசிக்கிறார் சுவாமிகளுக்கு பொன்னாடை போடுத்துகிறார் செயலாளர் முருக எழுமலைவர் ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அரு பெருஞ்சோதி எங்கள் சத்குருவாகிய தவ திரு பழனியப்ப சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி கைவல்ய நவநீத ஞான பெருமன்ற மூன்றாவது மாநில வருகை வந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி இந்த வாழ்த்து மடலை சமர்ப்பிக்கிறேன் எனது உடல்நிலை குறைவான காரணத்தினால் நேரடியாக வந்திருந்து உங்களுடன் கலந்துரையாட இயலாமைக்கு வருந்துகிறேன் ஒரு மனிதனாகவன் முக்தி அடைந்தே ஆக வேண்டும் முக்தி அடைவது என்னவெனில் ஜீவ ஐக்கியம் ஆகும் ஆத்ம விசாரம் செய்பவர்களுக்கே ஜீவன் முக்தி கிட்டும் ஆத்ம விசாரம் செய்ய கைவல்ய நவநீத ஞான நூல் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது சத்குருவை அடைந்து கைவல்ய நவநீத ஞான நூலை முறைப்படி கற்று ஆத்ம விசாரம் செய்பவர்களுக்கு முக்தி ஆத்ம விசாரம் என்னும் அபியாசமே ஜீவன் முக்திக்கு முக்கியப்படியாகும் ஆகவே ஆத்ம சாதகர்கள் அனைவரும் சத்குருவின் வழிகாட்டுதலின்படி அபியாசம் முறையாக செய்து ஜீவனின் இலக்காகிய தன்னை அறிதல் எனும் ஜீவன் அடைந்து சிறப்புற வாழ்த்துக்கள் என்றும் குரு சேவையில் திருமதி மாணிக்கத்தாய் காளிங்கராயர் தலைவர் கோவை மாவட்ட தலைமை தத்துவ ஞான சபை கோடிவாளையம் உள்ளாட்சி அறிவு மாணிக்கத்தாய் அம்மாவர்களுக்கு நம்பிக்கொடி அதை வாசித்த சுவாமி வேதாந்தானந்தா அவர்களுக்கும் நன்றி கூறி அடுத்ததாக டாக்டர் மா அருணாச்சலம் அவர்கள் இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற பின்பற்ற கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாங்கள்லாம் ஒரே இனம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியராகிய டாக்டர் மா அருணாச்சலம் அவர்கள் இப்பொழுது கருத்து பரிமாறுவதற்கு வருகிறார் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வாழ்ந்துதான் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மூன்றாவது மாநில மாநாடு இந்த நன்னில மண்ணிலே நடைபெறுவது இந்த மண்ணையின் மைந்தர்களாக இருக்கின்ற மண்ணினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இந்த சிறந்த சிறப்பு மிக இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று வாழ்த்துறை வழங்கி ஆசி வழங்கி அமைந்திருக்கின்ற சுவாமிஜி அவர்களே காவல்துறை வழங்கியிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சுவாமிகளே வருகி இருந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே ஆன்மீக பெருமக்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த இனிய நேரத்திலே வணங்கி வழிவதிலே பெற நாடுகிறேன் இந்த நன்னிலம் மண்ணிற்கு இந்த நன்னிலத்திற்கு பல பெருமைகள் உண்டு எத்தனையோ பெருமைகளை சொல்லலாம் பல நூறாண்டுகளுக்கு முன்பு கோச்சங்கன் என்ற ஒரு மாமன்னன் இந்த நன்னிலம் வீதியிலே நடந்திருக்கிறான் இந்த நன்னிலம் வீதியிலே அவன் உலாக வந்திருக்கிறான் என்பதை இணைக்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது அவன் இந்த மண்ணிலே தமிழகத்திலே ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட மாடக் கோயில்களை அமைத்தவன் எழுபதுக்கு மேற்பட்ட மாடக்கோயில்களை அமைத்தாலும் அதிலே நன்னிலத்தையும் தேர்ந்தெடுத்து இங்கேயும் ஒரு மாடக்கோயிலை பெருமானுக்கு அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த நன்னில வீதி அவருடைய கால் மண் பட்ட இடம் ஆகையினாலே நம்ம நன்னிலத்துக்கு பெருமை அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நன்னிலத்தினுடைய பெருங்கோயிலை பெருமானை மதுவனேசனை பாடி பரவி இந்த நன்னில மண்ணிற்கு போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடந்த மண் இந்த மண் என்று நினைக்கிற பொழுது இங்கே நாம் எல்லாம் கூடியிருப்பதற்கு நாம் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம் மிகப்பெரிய அதை நாம் பெரும்பாக்கியமாக நாம் கருதுகிறோம் அது மட்டுமன்று இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கு உரியவர்களாக இந்த மாநாட்டுக்கு காரணக்கத்தார்களாக இருக்கின்றவர்கள் நாராயண தேசிக சுவாமிகள் அவருடைய சீரராக அமைந்த தாண்டவராய சுவாமிகள் இந்த இருவருடைய பாத கமல்களும் இந்த மண்ணிலே எத்தனை ஆண்டு காலம் பரவி இருக்குமோ எத்தனை ஆண்டு காலம் நடந்திருக்குமோ இந்த வீதிகளிலே என்று நினைக்கின்ற பொழுது இந்த மண்ணிலே நாமும் நடக்கிறோமே நாமும் இதை நடப்பதற்கு இங்கே இங்கே வந்து அமர்வதற்கு வாக்கியம் செய்திருக்கிறோமே என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு இன்னும் மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது இந்த தாண்டவராய சுவாமிகளுடைய இந்த மடத்தை இந்த இடத்தை அவர்களுடைய அருளை பெறுவதற்காக எத்தனையோ பேர் இந்த இந்த ஊரிலே எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் சுற்றி இருக்கிற ஊர்களிலே வளர்ந்திருக்கிறார்கள் அப்படியே நம்முடைய நினைவுக்கு வருகிறவர்கள் இங்கே மேடையிலே என்று படங்களாக காட்டியிருக்கிறார்கள் எனக்கு கூட அதிகமாக தெரியாது பரிச்சயவில்லை என்றாலும் சுக இதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக இந்த இடத்தை சொந்தமாக்குவதற்கு மூல இருந்தவராக தியாகராஜ சுவாமி சொன்னார்கள் என்னுடைய அருளை பெரியவர்கள் பாரதிபுத்தன் அவர்கள் அவர்களை நான் இந்த நேரத்திலே நாம் எல்லோருடைய சார்பிலும் அவர் அவர்கள் நினை அவருடைய நினைவை போற்றுகிறோம் இந்த நேரத்திலே இங்கே எத்தனையோ பேருடைய படங்கள் இருக்கின்றன கோவி நாம் எல்லாம் கூட உணரப்பட்ட கோவிந்தசாமிகளுடைய படம் இங்கே இருக்கிறது இந்த தாண்டவராயசாமிகளுடைய அருளை பெற்று முழு முதல் தொண்டராக விளங்கிய திருமதிகள் பெரியவரை நாம் இந்த நேரத்திலே நினைவு அடுத்து அதுவை என்னுடைய இனிய நண்பர் கி பழனிவேடன் அவர்கள் நல்லாசிரியர் என்று படத்திலே இருக்கிறாரே அவர் இந்த தாண்டவரன் எனக்கு என்ன சிறப்பு இந்த இடத்துல என கோச்சங்கனை பற்றி சொல்கிறேன் இந்த நன்னிலத்திலேயே தன்னுடைய மகனாருக்கு கோச்சங்கன் என்ற பெயரை இட்டு அந்த மகனை வளர்த்தவர் அவர் இன்றைக்கு அந்த மகன் ஆஸ்திரேலியாவிலே இருந்த பெரிய பட பணியிலே இருந்தாலும் கூட கோச்சங்கன் என்ற பெயரை இந்த மண்ணினுடைய பெருமைக்காக சோழ மண்ணுடைய பெருமைக்காக தன்னுடைய மகனுக்கு பேர் சுற்றி அமைந்தவர் அவர் இப்படி பல இந்த தாண்டவராய சுவாமிகளுடைய அருளை பெற்று அவருடைய அருளாலே இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் இந்த தாண்டவராய சுவாமிகளுக்கு தன்னுடைய பணிகளை தன்னுடைய உடல் பொருள் எல்லாம் உத்தவர்கள் இதையெல்லாம் தாண்டி ஒருவருடைய படம் இல்லை என்றாலும் கூட நான் அறிவேன் முழுவதுமாக உணர்வேன் இங்கே கடைத்தறிவிலே பேருந்து நிலையத்திலே எங்களாலே சின்னப்பிள்ளை என்று அழைக்கப்பட்ட ஒரு அறுவை தம்பி எங்களாலே சின்னப்பிள்ளை என்று அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணியம் என்னுடைய மாணாக்கர் தான் இந்த மண்ணிலே பிறந்து இந்த நன்னிலையத்திலே வளர்ந்து தாண்டவராய சுவாமிகள் படத்துக்காகவே தன்னுடைய தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்த பெருமகன் அவர் என்றைக்காவது அவர்க கடையில் போய் உட்காருவேன் அந்த தீ கடை தீ கடையில சிறிது நேரம் பேசிப்பா அந்த கடையை தான் உட்கார்ந்துருக்கிறது அவரோட தான் பேசுகிறது எடுத்து பார்த்தா அங்கே டீ இருக்காது ஆனால் அவருடைய மேலே மேலே ஒரு பேப்பர்களை அடிக்கி தாண்டவராய சுவாமிகளு துணை தாண்டவராய சுவாமிகளுடன் என்று எழுந்து கொண்டே கொண்டே இருக்கான் டீ வைக்கிறது கிடையாது இதே தோன்று மதியம் பார்த்தத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மதியமானால் அந்த உணவுப் பொருட்களை தயாரித்து பிரசாதங்களை தயாரித்து இங்கே கொண்டு வந்து வைத்து அடியார்களுக்கு வழங்குவார் என்ன தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு என்பதை நாளை கற்பனை செய்து பார்க்க முடியாது இன்னும் சொல்ல போனால் அவர் ஆசிரியர் பெற்று சொன்னார்கள் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு திருச்சி நாங்கள் இருந்த பொழுது திருச்சி இருந்த பொழுது இந்த நன்னிரத்திலிருந்து நாங்கள் இந்த நன்னிலத்திலிருந்து ரெண்டு பதிமூணு பேர் பதினான்கு பேர் இருந்தோம் சிறைச்சாலையில இந்த நன்றிய இந்த பதினான்கு பேருக்கும் பதினான்கு பேருக்கும் தினம் உணவை அவரவர்கள் சேகரித்துக் கொண்டு தானும் தயாரித்துக் கொண்டு தினம் பேருந்து ஏறி திஞ்சேந்து திருச்சிக்கு வந்து அங்கே சிறைச்சாலையில் அனுமதி பெற்று அங்கே வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது உங்க வீட்டில் கொடுத்தது இது உங்க வீட்டுல கொடுத்தது என்று அந்த பொருளை கொடுத்து தீபாவளிக்கு அந்த பலகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு வழங்கி மிகப்பெரிய தொண்டு தொண்டு செய்வது என்பது மனிதனுக்கு இயல்பாக அமைய ஐயா அவர்கள் சொன்னார்கள் சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள் வேதானந்தத்துடைய சாரமே வேதானந்தம் என்பது பிறரை நேசித்தல் பிறரையும் தன்னை போல நேசித்தல் என்பதுதான் வேதானந்தத்து சுருக்கமாக அவர்கள் சாரை பிழிந்து சொன்னார் கணி பிழிந்து தச்சாறு என்பது போல அவர்கள் வேதானந்தத்துடைய சுருக்கத்தை அடக்கிய தமிழிலே ஒரே வரியிலே சொன்னார்கள் வள்ளுவரால் தான் சொல்லுவார் அறிவினால் ஆகக்கூடியது என்ன என்று வள்ளுவரை கேட்டார் வள்ளுவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா பல குறைவுகளில் விழாவை எழுப்பி அவரே விடையும் சொல்லுவார் முதல்வரியில் விழாவை எழுப்புவார் அடுத்தவரில விடை இருக்கும் அறிவை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார் அறிவினால் ஆகுவது என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்பது போல கேட்டார் அறிவினால் ஆகுவது உண்டோன்னு கேட்டார் முதல்வரில அறிவினால் என்ன ஆகும் அறிவினால் என்ன பயன் அப்படின்னு சொல்ல வருகிற பொழுது அடுத்த வழியில் போட்டார் நோய் என்றார் பிறருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக கருதி பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த அறிவின எளிமையான கருத்துக்களாக இருந்தாலும் கூட வள்ளுவத்தில் இல்லாத வேதாந்த கருத்துகள் வள்ளுவத்தில் இல்லாத வேதங்களினுடைய சாறுகள் வேதாந்த உபநஷத்தினுடைய சகனங்கள் எல்லாம் பிடிந்த ஒன்றுதான் சுருக்கமா சொல்லுவார் அதே நேரத்தில் அறம் என்பது என்னன்னு ஒரு வினாவை எழுப்புவார் மனதில குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் என்று சொல்லுவார் மனத்துக்கண் மாசில் என்னாதல் அறம் என்று சொன்னவர் வல்லுவர் பெருந்தனர் நாம் எல்லாருமே மனதுல வேதாந்தத்தினுடைய சிறப்பே என்னன்னா நம்முடைய அகத்தை ஆன்மீகத்தினுடைய சிறப்பு நோக்கம் என்ன உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான் ஆன்மீகம் நம்ம உள்ளத்தை நாம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் மற்றவருடைய உள்ளத்தை பார்த்து அதை தூய்மைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு நாம் காரியத்தை செய்வோம் அது நம்ம கொஞ்சம் சார் துரி நோக்கம் நம்முடைய உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுத்திக்கணும் போது அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் மனத்துக்கள் மாசில அனைத்து அறம் அது வேற அறமே கிடையாதுன்னு சரி இல்லையா நான் போவேன் ஆயிரத்தி எட்டு தீபங்களை ஏற்றுகிறேன்னு கோயிலில் போய் இத்தனை சொல்லுகிறேன்னு இவ்வளவு ஆகமுகம் படிக்கிறேன்னு போய் கோயில் கோயிலாக போறேனே பலவற்றை செய்கிறேன்னு தான தர்மம் செய்கிறேன்னு இத்தனை காசு கொடுக்கிறேனே அன்னதானம் பண்றேன் எல்லாம் சரி அதையெல்லாம் வள்ளுவர் எதிர்த்த வைத்தார் என்றால் ஆகுல நீரை பிற பிற ஆகுலை நீரை என்று சொன்னார் அதை தவிர உள்ளத்துல இல்லாமல் மற்றது நாம் செய்கின்ற ஆரவாரங்கள் எல்லாம் அது ஆரவாரங்கள் தானே தவிர மற்றவருக்காக செய்வதுதானே தவிர நமக்காக செய்வது அல்ல என்பதுதான் வள்ளுவத்தினருடைய சுருக்கம் அதில் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர் பெருமக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ ரிஷிகள் தங்களுடைய மனதிலே தோன்றியதை தாங்கள் அனுபவித்ததை தாங்கள் கண்டு உணர்ந்ததை இங்கே பதிய வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ இலக்கிய நிர்வாகவும் நூல் நிர்வாகவும் அவற்றை படித்து நாம் அதில் உள்ள சாரங்களை எளிமையாக புரிந்து கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் ஏன்னா நம்ம நம்மளை பத்தி வாழறது குறைச்ச நம்ம நம்மளை பத்தி நினைக்கிறதே குறைச்ச பிரச்சியாரை பத்தி தான் ரொம்ப நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையிலேயே உள்ள சிக்கல் என்னன்னா நாம் நம்மை பற்றி நினைப்பது குறைவு மற்றவர்களை பற்றி நினைப்பதுதான் அதிகம் அதனால் மற்றவர்களை பற்றி அதிகமாக நினைக்காமல் நம்மை பற்றி நினைத்து நாம் எதற்கு வந்தோம் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ன நோக்கம் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன எதை ஈடேற்ற வேண்டும் நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த எளிய கருத்துக்களை அந்த சுவாமிகளுடைய எளிய கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்று நம்முடைய நூல்கள் காட்டுகின்ற வழியிலே நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பித்து மற்றவருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தாண்டவராய சுவாமிகளுடைய இந்த இடத்திலே நின்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி இணையவர்களே இப்பொழுது அறிமுகப்படுத்த உள்ள இளைஞர் செல்வகுமார் என்று பெயர் சென்னையிலே ஆனந்தம் யூத் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை சக இளைஞர்களை கொண்டு துவக்கி அதனுடைய முக்கிய பணிகள் என்னவென்றால் கல்விப்படி அதாவது நம்ம மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் படித்து நல்ல மார்க் வாங்கிற மாணவர்கள் மாணவிகளுடைய படிப்பு செலவு முழுவதுமே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் பக்தி திருப்பணிகளுக்காகவும் நிறைய செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இந்த மாமன்றத்திலே அறிமுகப்படுத்துவதிலே மிகவும் பெருமை அடைகிறோம் அவருக்கு கோவிலூர் சுவாமிகள் பொன்னாடை அணிவித்து ஆசிர்வதிப்பார்கள் ஆஷ்ட வித்யாபீடம் சுவாமிகள் கைவல்யம் நூலை அவருக்கு அடித்து ஆசீர்வதிக்கேட்டுக் கொள்கிறேன் இப்பொழுது நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் வரை உரையாடுவார்கள் தாண்டவ ராஜசுவாமிகளுடைய குரு பூஜி பெருவிழா மற்றும் கைவல்லியை நவீன மூன்றாம் மாநில மாநாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி முதல் இந்த சக்தி பீட இந்த இந்த போது உடம்பெல்லாம் ஒரு செலுத்துது ஃபஸ்ட்டு டைமாக வாழ்க்கையில் இந்த அரங்கத்துக்குள்ளார வரேன் அந்த அதனால் உணர முடிஞ்சது அப்படிங்கிறத பதிவு செய்துட்டு இந்த நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ நிறையா மெத்த படித்த பெரியவர்கள் ஆன்மீக ஞானிகள்னா மேலே கீழே உட்காந்துருக்க இடத்துல நான் உங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்கான அளவுக்கான அதிகமாக படிக்கலை உங்களளவுக்கான ஞானதனை பெற்றோன்னு இல்லை ஆனால் மையாவர்கள் ஈஸ்வரன் என்று ஈஸ்வன் அவர்கள் அழைப்பதின் தெரியல ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு ஒரு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீ இந்த அழைப்பு இதை பார்த்தோன்னே இந்த அழைப்புதழுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன இருக்குது எதுக்காக நம்மளும் கூப்பிடணும் இந்த அழைப்புதழுக்கும் தானாராயசாமியடைய இந்த இடத்துக்கு நான் வர வேண்டிய அவசியம் என்ன இப்ப கையில் என்ன இந்த நூலில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை படிக்கும் போது ஒரே ஒரு வரி மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு நடைமுறைல போட்டிருக்கிற ஒரு ரெண்டு வரியை மட்டும் உங்கள்ட்ட திரும்ப படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கைவினை நவனீத நூலின் பெருமைகளை பரப்பி அதன் வழியே அனைவரும் ஆனந்த வாழ்வு வாழ வழி வகுக்க வேண்டும் என்ற பெருநோக்கிலே நம்ம எல்லாம் இணைத்து அமைப்பு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு வரியை இங்க பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நூலோட எந்த இடத்தை தொட்டு பார்த்தீங்கன்னாலும் எந்த இடத்தை பாத்தீங்கன்னாலும் நான் இப்ப உள்ள வரும்போது எந்த ஒரு ஆனந்தத்தை ஒரு நிமிஷம் அனுபவிச்சேன்னு சொன்னனும் எப்ப எனக்கு உடம்பு செலுத்துச்சோ அந்த உணர்வை வாழ்வை முழுவதும் ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட அற்புதமான வாழ்வியல் நூல் என்றுதான் இந்த ஞான நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நூல் மட்டுமல்ல நீங்க நிறைய இந்த அவையில உட்கார்ந்து பெரியவங்க எல்லாரும் இங்கே இந்த தாண்டவராய சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு வந்து இங்க உட்காரணும் அப்படின்னாலே பெரிய பாக்கியம் வரணும் வேலைகள்ல நிறுத்த பெரியவர்கள் ஞானிகள் சுவாமிகள் எல்லாம் விட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு வெளி எவ்வளவு சவால்களை நம்ம சந்திக்கிறோம் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இருக்கு சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் அறிமுகப்படுத்தும்போது ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்துறோம் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் இந்த மேடையில பதிவு செஞ்சுட்டு சில நிமிடங்கள் எடுத்துக்க விரும்புறேன் நாங்க மொத்த கருத்துடைய இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து ஆனந்தம் யூத் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்துறோம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த அமைப்புக்கு ஆனந்தம் அப்படிங்கிற பேரை வச்சேன் அப்படிங்கறதுக்கும் இந்த நூலுக்குமான மிகப்பெரிய ஒரு தொடர்பு வாழ்வியல் தொடர்பு இருக்கு நான் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற சொந்த ஊர் படங்க அடிங்குற கிராமம் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஸ்கூல் பண்ணேன் அப்புறம் பாலிடெக்னிக் படிச்சேன் நான் இருந்த வில்லேஜ் பன்னெண்டே வீடு இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் ஒரு வாரத்தை கூட நீங்க இங்கிலீஷ்ல பேச எழுத படிக்க வராது டிப்ளமா முடிச்சுட்டு சென்னையில போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சேன் நாங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முதலீட்டுல ஒரு ஒரு சின்ன நிறுவனம் தொடங்குறோம் யூபிஎஸ் சின்மெண்டர்லாம் பண்ற தொழில் நிறுவனம் இன்னைக்கு ஒரு இருபத்தி ஓராது வருஷத்துல எங்க தொழில் நிறுவனம் இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் முதல் வீட்டுல தொடங்க நிறுவனம் இன்னைக்கு எங்களுக்கு லாஸ்ட் இயர் எங்களோட விட்டு முதல் கோடி ரூபாய் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நான் படிச்சிருக்கிறது டிப்ளமாதான் ஆனா எம்பிஏ பி படிச்ச ஒரு நாற்பது பேர் நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க மொத்தமா ஒரு நேரடியாகவும் மறைமுகவும் ஒரு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்கு சொல்றேன் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து எத அதிகமாக ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது பெரிய திறமைகள் இல்லாத அதிகமான டெக்னாலஜி இல்லாத நான் சென்னையில் போயிட்டு ஏதோ ஒரு காலத்தை உற்பத்தி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது வேலை வலு அதிகமாக இருக்கும்போது பிஸ்னஸ்கானத்தை தாண்டி ஒரு சில சமூக பணிகளில் ஈடுபடுற வாய்ப்பை நம்மை கருவியாக பயன்படுத்தி கடவுள் செய்ய தொடங்கிய போது நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார ஒரு நூற்றம்பது ஃபோன் கால் உள்ள வருது இந்த காரில் ஃபோன் வச்சுருந்துருக்கேன் இப்போ போய் பார்த்தோன்னா நாற்பது மிஸ்டால் இருக்கும் தினமும் ஒரு ஐம்பது நபர்களை சந்திக்கிறோம் பல்வேறு கூட்டங்களில் கலந்துகிறோம் டெய்லி போய் ஏதாவது காலேஜ்ல ஸ்கூல்ல பேசுறோம் இத்தனையும் தாண்டி ஏன் ஆனந்தம்னு பேர் வச்சோன்னா காலையில எந்திரிச்சையிலிருந்து படுக்கிற வரைக்கும் தூங்கும் கூட என்னுடைய வாழ்வின் ஒரு ஒரு க்ஷணமும் என்ன பிரச்சனை அது எதுவுமே இல்லாம ஒரு ஒரு ஒரு ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது நான் வாழல எனக்கு என்னுடைய திறமை இல்லை என்னுடைய விஷயம் ஒரு பங்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுளுடன் கொடுத்திருக்கிறார் இந்த ஆனந்த வாழ்வை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு எதுக்காக ஓடுறனே தெரியாம மிகப்பெரிய கூட்டம் ஓடிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கோ இப்போ வந்து தெரியாது ஆளுந்த ரேடியோவில் இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற சொல்ற தென்கட்சி கோ ஐயா அவர்களுடைய நெருங்கி பழுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது தன்கட்சி கோ மிகப்பெரிய ஆன்மீக தகவல்களையும் பெரிய ஞானிகள் எல்லாம் தாண்டசாமி மாரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரண பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுல ராமகிருஷ்ண பரவசருக்கு அப்புறம் கதைகள் மூலியமாக மக்களையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லையே வல்லரும் தங்கச்சி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லுவாங்க ரெண்டு லைன் எழுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல என்ன கேலண்டர்ல என்ன கோட்டு போடலாம் அப்படின்னு கேக்கும்போது ரெண்டு லைன் எழுதி கொடுத்தாங்க இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப பொருத்தமா இருக்கு வாழ பணம் தேடும் மனிதர்கள் அதை தேடுகின்ற முயற்சிகளேயே மகிழ்ச்சியை முழுவதுமாக இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் நம்ம இங்க வந்து இருக்கவங்க ஒரு ஞான நிலையில இருக்கும் வாழ்க்கையை பத்தியான ஆழமான புரிதல் இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளி உலகத்துல நம்ம போய் சொல்ல வேண்டிய எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த மேடையில மிகப்பெரிய ஞானபீடங்கள்லாம் விட்டு இருக்குது இந்த அவையில உங்க எல்லாருக்குமா என என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன இருக்க முடியும்னா தொடர்ச்சி ஆயிரக்கணக்கான மாணவர்களோட பயணிக்கிற பேசுகிற பகிர்ந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் இப்போ சொன்ன மாதிரி எப்படி எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம ஒரு கூட்டம் என்ன பாருங்க முப்பது வருஷம் கழிச்சோம் எனக்கு நிறைய குடும்பங்கள் என்னைக்கு பார்க்குறோம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வருஷம் ஆயிருக்கும் நீ காலையில கூட ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு அவங்க வீட்டில் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு மணி நான் முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப உள்ள புலம்பிட்டு இருக்காங்க பொண்ணு கல்யாணம் பண்ண வந்து அம்மா சொல்லுவாங்க ஏன் என்னை வந்து அப்பவே திருநெல்வேல கேட்டாங்க என்ன அப்பயே மன்னார்குள்ள கேட்டாங்க என்ன அப்பயே தூத்துக்குள்ள கேட்டாங்க கேட்டாங்களே எனக்கு தப்பிச்சு எல்லாம் விட்டு விட்டு மாட்டணும்னு விட்டு இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ யாரோ நடந்த கேட்ட விஷயங்கள பேசிட்டு இருப்போம் இல்ல இன்னும் பத்து வருஷங்கச்சு நடக்க போற விஷயங்கள் கேட்டுட்டு இருப்போம் இந்த க்ணத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை குரு என்ன யாருக்கு இந்த உலகத்துல இருந்து பிரச்சனை இல்லை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒபாமாவில இருந்து நம்ம இந்தியாவுடைய பிரதமர் மோடில இருந்து திருமண எல்லாருக்கும் யாருக்குதான் பிரச்சனை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சம்பவத்தை சொன்ன உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போறதுக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு ஏழரை மணிக்கு வந்திருக்கேன் ட்ரெயினுக்காக அப்ப பிளாட்பார்ல இருந்து பாக்கும்போது பிளாட்ஃபார்ம்ல ஒரு கீழே இறங்குறாரு பாக்குறதுக்கு தாடிலாம் வச்சிருக்காரு மனநில பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்காரு ஆனால மனநிலை பாதிக்கப்பட்டவர் இல்ல கீழே இறங்கிய ரயில்வே தண்டவாளத்துக்கு ரெண்டு டிராக்கு இடையில அழுக்கு தண்ணில ஒரு இட்லி கிடக்கு அந்த இட்லி போய் எடுத்துட்டு வர்றாரு மேல பிளாட்ஃபார்ம்ல ஏறி குடிநீர் குழாய்னு அந்த டேப்ல திறந்துட்டு அத கழுவிட்டு சாப்பிடுறாருன்னா எவ்வளவு பசியினுடைய கொடுமையும் வறுமையும் இருந்ததுன்னா அவரால் ரயில்வே தண்டவாளத்துக்கு இடையில இருக்கிற அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டுருக்க முடியும் இன்னைக்கு இந்தியாவில நூத்துக்கு இருபத்தி ஆறு பேரு மூணு வேலை உணவு சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவுதான் சாப்பிடுறாங்க இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரு கண் இல்லாம கை உடல் உணத்தோட எத்தனையோ பெண்கள் வந்திருக்காங்க தெரியும் வலி கூட இருக்கிறவங்க ஒரு குழந்தை எவ்வளவு வழியை சொமக்கறாங்க எவ்வளவு கஷ்டங்கள் சொமக்கிறாங்க அப்ப இன்னைக்கு திரும்ப எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த அங்கிருந்து யாருக்காவது சாமிஜிகள் பயன்படி நான் அந்த வாய்ப்பை சொல்லும்போது நான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறேன் ஐயோ சாமியோட பேச்சை கேட்க முடியலையு மிஸ் பண்றேன் நீங்க எல்லாரும் அந்த அற்புதமான பேச்சை கேட்டிருப்பீங்க நிறைய அடுத்த ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கும் நிறைய ஞான பெருமக்கள் அவையில பேச போறாங்க அது எல்லாத்தையும் கேட்கறீங்க இங்க வந்து உணர்றீங்க இந்த இந்த சாமியோட இந்த சமாதியில வந்து வாழ்க்கையை உணர்றீங்க உடம்பு சிலுக்குது இந்த இந்த அனுபவங்களை எதுவுமே உணர முடியாம கண்ணு தெரியாம காது கேட்காம எத்தனையோ பேர் இந்த இந்த இடத்துக்கு வர முடியாம பாக்கியம் பண்ண முடியாம எத்தனையோ பேர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு எதுக்கு ஓடுறேன்னு தெரியாம பணத்துக்காக ஓடிக்கிட்டு எங்கேயோ எங்கேயோ சம்பாதிச்சு பெருசா பல லட்சம் சம்பாதிச்சு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு பிஇ படிக்க வச்சு எம்இ படிக்க வச்சு எம்டெக் படிக்க வச்சு ஆஸ்திரேலியா அமெரிக்கா கண்டிப்பாட்டு கடைசி காலத்துல சாப்பாடு போடுறது கூட வழி இல்லாம யாருக்கிட்டே நிக்க வேண்டிய உடனே சரியில்லாம யாருக்கிட்டே நிக்க வேண்டிய நிலைமையில பிள்ளைங்களை வளர்த்துட்டு கஷ்டப்படுறாங்களே அப்படி எல்லாம் கஷ்டப்பட இந்த அங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே உங்களுக்கு நீங்க மாதிரி ஒரு கை திட்டீங்க அவ்வளவு ஒரு ஆந்தமான அற்புதமான வாழ்க்கை இந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்களா கிடைக்கும் எங்கேயோ பையன் ஆஸ்திரேலியா இருந்து மாசம் அஞ்சு லட்சம் இருக்கும் அவனுக்கு கிடைக்காத சுக இந்த அரங்கத்துல சாமியோட பேச்சு கேட்ட பஸ்ட் நிமிஷம் கிடைச்சிருக்கும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அப்ப வாழ்க்கையுடைய ஒரு ஒரு க்ஷணமும் ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை தான் இந்த நூல் முழுவதுமாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது தான் பத்திரிகையுடைய ரெண்டு லைன்லயும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு யாரோ சுத்தி இருக்கிற மக்களுடைய அரங்கத்தை விட்டு வெளியில போய் நம்ம செய்ய வேண்டிய பதிவுகள் நிறைய இருக்குன்றது சொல்றேன் இன்னைக்கு பெரும்பாலோடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு நம்ம சுத்தி இருக்கிற மக்களுடைய குறைகளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு யாருக்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறோமே தவிர தமக்குள் இருக்கிற நிறைகளையும் சுத்தி இருக்கிற ஒரு நிறைகளையும் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு எதுல திருப்தியான மக்கள் நீ டென்த் படிக்கும் போது கேட்டாங்க டென்த்ல டென்த்து போர் எயிட்டி போர் போர் நைன்டி போர் நைன்டிதான் டார்கெட் முடிச்சு டாப் ஸ்கூல்ல சீட்டு பிளஸ் டூ ஆயிரத்தி நூத்தம்பது ஆயிரத்தி நூத்தி இருபது ஆயிரத்தி நூத்தி எழுபது தான் டார்கெட் முடிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு முடிச்சு வெளியில வந்து டிசிஎஸ்ல இன்போசிஸ்லிஎஸ்ல அச்சிஎஸ்ல முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை அஞ்சு வருஷம் வச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படியே பாரி அனுப்பி அங்க வாங்குற சம்பளத்தை இஎம்ஐ கட்டி கடனாலியாவே செத்து போன்னு சொல்லி கொடுக்கிற பெற்றோர்கள் இருந்து அவையாக ஊராக இந்த ஊர் மாறி போச்சு என்னைக்கு நீ பிள்ளைங்களுக்கு இந்த சாண்டிராய சாமிகளோட வரலாறு சொல்றீங்க ஏன் அவ்வளவு உங்க அப்பா உங்க அம்மா எங்க அப்பா எப்படி கஷ்டப்பட்டாங்க அது கிராமத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறோம் வேல்யூ நான் எங்க மாமியாட்டு எப்படி இருந்தா நாத்தனாட்டு எப்படி குடும்பத்துல எப்படி இருந்தா ரெண்டு குடும்பங்களும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் கிராமங்களில் ஒரு ஒரு எப்படி வீட்டு கொடுத்து வாங்க இதுக்கு முன்னாடி பேசினா ஐயா ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்களே அடுத்தவர்களை நேசி தான் வாழ்க்கையின் சாமி சொன்னாங்களே அதுதான் உண்மையான அன்புன்னு சொன்னாங்க அதுதான் உண்மையான ஆனந்தம் சொன்னாங்களே அந்த விஷயத்த பிள்ளைங்களுக்கு சொல்லி ஆனா பணம் காய்க்கிற மரமாக இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த அரங்கத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் அவங்க என்ன இருக்க முடியும் என்றால் முடிந்தால் இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்ற நீங்கள் முடிந்தால் செய்ய வேண்டிய விஷயமாக நான் நினைப்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எஜுகேஷன் வாழ்க்கை கல்வினா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனை பண்ணி அடுத்த தலைவரை உருவாக்குற ஒரு எஜுகேஷன் ஆரம்பிக்கணும் ியர் டரு நல்ல மனிதராக இருப்பான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் செய்ய முடியும் சாமிகளுடைய ஆசீர்வாதம் அதற்கு வேண்டும் உங்கள் இது விஷயமாக எந்த ஒத்துழைப்பையும் நான் செய்திருக்க தயாரிப்பேன் என்று சொல்லி இந்த பணியில்தான் ஆனந்தமும் ஈடுபட்டு இருக்கிறது தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் அரியலூர் விழுப்புரம் இந்த ஆறு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஐநூத்தி அறுபத்தி ஸ்கூலும் மறுத்த வருஷம் தொடர்பு கொள்றோம் ஒரு வருஷமும் அந்த ஸ்கூல்ல பிளஸ் டூ மார்க் எடுத்து படிக்க முடியாத ரெண்டு பேரு அந்த ஸ்கூல்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்றோம் ஏன் எடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் பிளஸ் டூ எழுதினாங்க பேர் பாஸ் பண்ணாங்க எட்டு பேர் எட்டு பேர்ல வருஷ வருஷம் ஒன்னேகாயிரம் லட்சம் பே பல காரணங்களுக்காக ஹையர் எஜுகேஷனே போறது இல்ல வருஷ வருஷம் லட்சம் பேர் எந்த காரணம் அதுல பெரும்பான்மையான காரணம் என்னன்னாக்கா ஆயிரத்தி மார்க் ஆயிரத்தி மார்க் எடுத்துட்டு மேல படிக்க ஐயாயிரம் ரூபா கவுன்சிலிங் போறதுக்கு பணம் இல்லை ஆயிரம் ரூபாய் அப்ளிகேஷன் வாங்க பணம் இல்லைன்னா ஆயிரக்கணக்கான மக்களை இன்றைக்கும் ஊரை பாக்கிறோம் சென்னை மாரி ஊக்கல்ல நாலு பேர் பேமிலியோட போய் சாப்பிட்டு வெளியில வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் ஒரு ரெண்டு போய் ஷோரூம்ல போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு சட்டை வாங்கி போறோம் பேண்ட் வாங்கி போறோம் ஆனா ஐநூறு ரூபாய் பணம் இல்ல அப்ளிகேஷன் வாங்க முடியலன்னு பல்லாயிரக்கணக்கான மக்களை இதே தமிழ்நாட்டில் இதே கிராமங்கள்ல இதே சோழ மண்டலத்துல நம்ம பாக்குறோம் அப்ப ஆண்டு ஆறு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் எடுத்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேரும் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம் உங்க ஸ்கூல்ல பிளஸ் டூ மார்க் எடுத்து படிக்க முடியாதவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்க லிஸ்ட் பண்றோம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு டாப்ரன்ஸ் பர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகணும் அப்பாவுக்கு மட்டும் இருக்கணும் தினக்கூலியிருக்கணும் இந்த பல்வேறு அடிப்படையில் ஷார்ட் பண்ண அப்ளிகேஷன் எடுத்துட்டு நூறு அளிக்கேஷன் எடுத்து வாலியர் டீ வெரிஃபிகேட் வருவாங்க அவங்க வீட்ல போய் பார்ப்பாங்க வீட்டில கிடைக்கிற இன்புட் வச்சு திரும்ப வில்லேஜ்ல என்கொரி பண்ணுவாங்க யாரும் எடுக்கிறமோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஸ்காலர்ஷிப்ல ஹயர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்றோம் அதாவது ஸ்காலர்ஷிப் அவங்க பஸ் ஏறி சென்னைக்கு கவுன்சிலிங் வர ஆரம்பிச்சு படிச்சு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சு பிளேஸ் ஆகிற வரைக்கும் ஆல் எஸ்பென்டிச்சர் இந்த கடைசி நாலு வருஷத்துல நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் பண்ணிருக்கோம் பதினாலு பேர் எம்பிஎஸ் பண்ணிருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க ஒரு ஐஏஎஸ் அட்வொக்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிப்ளோமா அிரிகல்ச்சர் டிச்சி ட்ரைனிங் ஆல்டர்னேவ் மிடிசின் இந்த நான்கு ஆண்டுகளில் நூத்தி பேர் இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கும் ஏதோ சொந்த சந்தோஷம் இருக்கும் எந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா இவங்களுக்கு தொடர்ச்சியான வேல்யூ எஜுகேஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கணும் இப்ப வேல்யூ எஜுகேஷன் எது உண்மையானது சுவாமிஜிகளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அடுத்த தலைமுறையில் எது மிஸ்ஸிங் ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்புதான் ஆனந்தத்தை தருகிற விஷயத்தை அடுத்த தலைமுறை சொல்ல விட்டுட்டும் இன்னைக்கு எந்த இதிகாசங்க படிச்சுங்களாலும் எந்த இதிகாசங்களை படிச்சுங்களாலும் கூட்டி கட்சி பாத்தீங்கன்னா அன்புங்கிறதா லாபம் வெறுப்புங்கிறதா நம்மளுடைய நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல மறுத்தரும் அப்ப எது அண்கள எதிர்பார்க்காத இருக்கக்கூடிய அன்பு பேரன்ட்ஸை பாக்க வேண்டிய விஷயம் நன்றியோடு இருக்க வேண்டிய விஷயம் இமோஷன் இன்டெலிஜென்ஸ் சமூக ஆர்வம் பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு வேல்யூ எஜுகேஷன் சிலபஸ் பார்ம் பண்ணி இந்த அடுத்த ஜெனரேஷன் ஆனந்த மூலியமா படிக்கிற மாணவர்களுக்கு தொடர்ச்சி ஒன்ஸ் இன் அங்க எல்லாருமே சென்னை வரை வச்சு அவன் தொடர்ச்சி ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த ட்ரைனிங் விளைவு என்ன இருக்கு அப்படின்னா பத்து வருஷமா பேசிட்டே இருந்தோம் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை வேல்யூ எஜுகேஷன் சரியில்லை காலேஜ் சரியில்லை ஸ்கூல் சரியில்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனா இந்த பத்து வருஷத்து என்ன ரெண்டாயிரத்தி பத்துலதான் எனக்கு அறிவுறுந்தேன் முட்டாப்பையில பேசிக்கிட்டே இருக்காதான் ஏதாவது செய்தா அப்படிங்கிறது பத்து வருஷங்களுக்கு அப்போ ஏன் இந்த விஷயத்த நம்ம கையில எடுக்கக்கூடாது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம் சில ஆயிரம் பேரை மாட்டக்கூடிய விஷயங்களை முதல்ல செய்யும் அப்படின்னு ஃபஸ்ட் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஆனந்த மூலியமா உயர்கல்வி வச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்குமான உயர்கல்வி மூலியமாக வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கம் அந்த அந்த அந்த நோக்கத்தின் அந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் ஆனந்தம் இதுவரை செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருடைய ஆசையும் ஒத்துழைப்பும் எங்களுக்கும் வேண்டும் நான் சொல்வதை போன்ற இந்த நிறுவனம் ஏதோ ஒரு கல்வி பணியில் செயல்படுகிறது என்றால் அதற்கு எங்களால் எல்லா ஒத்துழைப்பும் வழங்குவோம் என்ற உத்தரவாதம் கூறி வாய்ப்பளித்த அன்பூலங்களுக்கு நன்றி பாராட்டி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வன்னிலம் ஸ்ரீ கைவல்ய நவநீத வழிபாடு மண்டலத்தின் சார்பாக இந்த சேவா சமதிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கடு கொடுக்க கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வேலவன் இன்ஸ்டியூட் திரு சொக்கலிங்கம் அவர்கள் தன்னுடைய பத்தாயிரம் ரூபாய் தொடர்ச்சியாக மாநாட்டு அறிமுக உரை இந்த உரை ஆற்ற வேண்டிய கைவல்லிய நவநீத ஞான தலைவர் பருவழிராமன் என்ற வெங்கட்ராமன் சுவாமிகள் உடல் சுகவீனம் காரணமாக வர முடியவில்லை மிக அதிக ஈடுபாடோடு முதல் மாநாட்டை நடத்துவதற்கு காரணகத்தாக இருந்த தியாகராயன் சுவாமியோடு இணைந்து செயல்பட்ட நண்பர்களில் மிக முக்கியமானவர் பெருவழிராமன் என்று சொல்லப்படுகிற வெங்கட்ராமன் அவர்கள் முதுகெலும்புல இந்த வரிச்செரும்பு கடையில நரம்பு இப்ப ஒரு மாதமா நடக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல கஷ்டப்படப்பட்டிருக்காரு ஒரு வைத்தியம் பண்ணி வத்தர்லான் தான் முயற்சி பண்ணாரு வர முடியல அவருடைய உரையை நான் பால்ராஜ் கைவல்லி நம்முடைய ஞான பெருமன்றத்தின் துணை தலைவராகிய கருப்புக்கோட்டை பால்ராஜ் வாசிக்கிறேன் கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்றைகளில் வல்லார்கள் நால்வரு வாக்கிரந்த பூணமாய் மறை எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பல தொடக்கை வெல்வாங்க எல்லாமுமாம் பலனை ஏற்றுதல் என்பது உண்டோ அவ்வல்லானாய் மன்னுதலின் மன்று ஆந்திர அமைந்து அடங்கிய சார்ந்தவர்களே தன்னை அறிந்தவர்களாகவும் தன்னை அறிந்தும் சர்ச்சையை மறந்தவர்களாகவும் தன்னை அறிய முற்படுபோர்களாகவும் என பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களாக இங்கு வந்து வீட்டிற்கும் ஆத்மஸ்வருபிகளாகிய உங்கள் அனைவரையும் தங்கள் பாதம் தொட்டு வணங்கி கைவல்ய நவநீத ஞான பெருமந்தத்தின் சார்பில் இம்மாநிலத்திற்கு வருக வருக என நம் ஞான பெருமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு பல்வகையாலும் ஊக்கமும் ஆக்கமும் அழித்து பெருந்துணையாக திகழும் நம் பெருமத்திற்குரிய கோவிலூர் மடாலய ஆதிநகர்த்து ஸ்ரீ மையப்ப ஞானதேச சுவாமிகள் திருவடிகளை தொழுது அவர்களையும் வரவேற்கிறேன் இந்திய தத்துவத்தை தத்துவ ஞானத்தில் சிகரமாக விளங்கும் அத்வைத ஞானத்தை உலகெங்கும் மிக திறம்பட பரப்பி ஸ்ரீ தயானந்த சுவாமிகளின் சீடர் பரம்பரையில் ஒருவரான எங்கள் அனைப்பிற்கு இணங்கி இங்கு வந்து அமர்ந்திருக்கும் சுவாமி சதேவானந்தா சுவாமிகளையும் மற்றும் பல்வேறு பெரியோர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் இதுபோன்ற ஒரு மாநாடு கைவல்லி வரலாற்று நூலின் ஏழுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டனாகும் அரிதான இந்நிகழ்ச்சிகள் அரங்கேற அரங்கேற்றம் மூலமாக மூளையாய் உடலுக்கு முதுகெலும்பு நிகரன் என்று தன்னையே அர்ப்பணித்தவராகிய தீர்க்க தரிசி அவர்களை இந்நேரத்தில் நினைவு அவர்களுக்கு இந்த மூன்றாம் மாநாட்டு நிகழ்ச்சிகளை அர்ப்பணம் செய்வோம் நமக்கு முன்னரே இவ்வரங்கிற்கு வந்து இங்கு அருவமாய் நின்று உலகம் அவரையும் நம் அனைவரின் சார்பில் இருகரம் கூட்டி வணங்கி வரவேற்கிறேன் சென்னையிலும் கோவிலூரிலும் கடந்த இரண்டு மாநாடுகள் நடைபெறுகின்றன நாம் அனுபவித்த மாநாட்டு அரங்க சுகம் இம்மூன்றாம் மாநாட்டில் கிட்டவில்லையோ என கருத வாய்ப்புண்டு இந்த கோடை வெயில்ல இங்கே ஒரு சில அசை அசௌகரியங்கள் என்று கருத வாய்ப்புண்டு எனினும் நம் குரு பிரான்களின் சமாதி திருவடி வாசலிலே அமர்ந்து ஆத்ம விசாரம் செய்யும் சுகமே அனைத்து சுகங்களிலும் மேற்பட்டது அது புற வசதி குறைகளை புறந்தள்ள உதவும் நாம் அனைவரும் இந்த மூன்று நாட்களிலும் முழுவதுமாக ஆத்ம விசாரத்தில் மட்டுமே தோய்ந்திருப்போமாக நமது இக்கைவல்லிய நவநீத ஞான பெருமன்றம் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகின்றன ஆன்மீக தமிழ் இலக்கியத்தில் தண்ணீரற்று விளங்கும் இந்நூலினை அறிந்தோர் அனைவரையும் ஒருங்குகூட்டி நம் ஆன்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதோடு இந்நூலின் மாண்புகளை கேட்டு அறியாதோரும் கற்று இன்பமுற இந்நூலிலே அவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களையும் நெறிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கங்கள் நிறைவேறி வருகின்றன இந்நூலின் மாண்புகளை முடித பழைய உரை நூல்கள் என பட்டியலிடப்படும் பனிரண்டு நூல்களின் சிலவற்றை அவை மறைந்து ஒளியாவண்ணம் மீண்டும் பதிப்பித்து அவற்றை நம் கரங்களில் தவளவிட்ட அருஞ்செயல்களை தீர்க்கதரிசி திரு தியாகராஜன் அவர்கள் மிகக் குறிய காலத்தில் செய்து சென்றுள்ளார் துறவாண்டவர் இன்னும் ஸ்ரீ அருணாச்சல ஞானதேச சுவாமிகள் உரை பிறையாறு ஸ்ரீ அருணாச்சல சுவாமிகள் உரை ஸ்ரீ பொன்னம்பு சுவாமிகள் உரை திரு கோ வடிவேல் செட்டியார் உரை போன்ற முக்கிய பழைய உரை நூல்கள் இன்று நமக்கு கிட்டும் நிலை உள்ளது பிற்காலத்தில் தோன்றிய திரு நான்கூர் வாசுதேவாந்த சுவாமிகளுடைய உரை நூலையும் திரு மாயழுக அவர்கள் உதவியுடன் திரு தியாகராஜன் அவர்கள் மீள்பதிப்பு செய்துள்ளார்கள் இன்னும் சில உரை நூல்கள் மீள்பதிப்பு செய்ய வேண்டியுள்ளது குறிப்பாக கொடுப்பாரே ஈசூர் சச்சிதார சுவாமிகள் உரை அது இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய தமிழ் வெளியிட்ட கழகம் இப்பொழுது அண்மையிலே பதிப்பித்து வெளியிட்டு இருக்கிறது கற்பூரின் ஐயங்களை கலைந்து கைவல்ய நவனின் நூல் சாரமாகி அத்துவத அனுபவத்தை நமக்கு புகட்டுவதற்கு இந்த உரை நூல்கள் மிகவும் முக்கியமானதாகும் நாம் அனைவரும் அரிதாக ஒன்று கூடும் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நாம் அடைந்துள்ள படிநிலையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அறிய வாய்ப்புகளாகும் நூலறிவு என்பது எவ்வளவு நுண்மையாக இருந்தாலும் அது அத்தியாசத்தினுள் அடைப்பட்டுள்ள புத்தி சுகத்தை மட்டுமே அளிக்கும் புத்தியை கடந்து அபரோட்ச அனுபவி எனப்படும் உன்னத நேரடி அனுபவமே நம்முடைய பாடுகளுக்கு எல்லையும் அடைய வேண்டிய எல்லாமும் ஆகும் இதுவே நம் பூர்ண ஆனந்த நிலை இதை என்றோ எவ்வாறோ மறந்து மீண்டும் அதனை இப்பொழுது உணர நாம் ஒரு வாய்ப்பினை பெற்றுள்ளோம் வேறொன்றும் இல்லை அது ஒன்றே முக்காலத்தில் உள்ளதும் அல்லது காலம் கடந்த உண்மையுமாம் அது பூர்ணமானது அதுவே நாம் இந்த உண்மையானது புத்தி கூர்மையுடன் விசாரிப்பதற்கு தெட்டென விளங்கும் கைவல்லிய நவனின் நமது குறிப்பிடான் தாண்டவராய சுவாமிகளில் தன்னை அறியும் முயற்சியில் கொள்ளலாம் இருநூத்தி எண்பத்தி எட்டு பாடல்கள் கொண்ட இந்நூலில் எழுபத்தி ஏழாம் பாடலே அவர் அழிந்துவிட்ட ஆத்ம அனுபவத்தை பற்றி பேசுகிறது அனுபவ ஆனந்தம் வெள்ளத்து அழிந்திய அகண்டமாகி தனு கர்ணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூர்ணமாய் தேகமான சர்க்குருவும் காண நனைவிலில் சுடுத்தியாகி நன்மகன் சுவாபம் ஆனார் நூலில் பின்வரும் விளக்கங்கள் விசாரணைகள் எல்லாம் இந்த மிக எளிய தம் சுரூப நிலையில் நிலைநிருக்க முடியாத பல்வேறு சிக்கியுள்ள மூச்சுக்களின் பொருட்டு கூறப்பட்டனமாகும்பமானது நீ நான் என்றில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளி தெளிந்த ஞானமாகும் இந்நிலையே பகவத்கீதையும் சர்வபூதம் சர்வபூதானி சாத்மனி ஈஷதே யோகாத்மா சர்வத சம தர்சனக யோகத்தில் ஊந்திய உள்ள உடையவன் என்றும் சம நோக்குடையவனாய் ஆத்மாவை எல்லா பொருள்களிலும் உடைவதாயும் எல்லா பொருள்களும் ஆத்மாவிடத்தில் உள்ளதாகவும் காண்கிறான் கைக்கு எட்டது எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்றும் வடக்காச்சொல் கூறுவது போல இந்த தெளிந்த ஞானம் நழுவதற்கும் வாய்ப்பு உண்டு புத்தி கூர்மையுடையவருக்கு சர்க்குரு மற்றும் முகனிட நூல்கள் வாயிலாக தோன்றும் அந்த அகண்டாதார விருத்தி ஞானம் மேற்கூறிய தடைகள் அவர்கள் அவர்களுக்கு இருக்கும் நிலையில் கைவசப்பட்ட அனுபவம் சிறநிலை பெறாமல் தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீட தீராத சுழற்ாற்று சித்தை போல் சுற்றி சுற்றி வரும் நிலைக்கே கொண்டு வந்துவிடும் சமதமாதிகளோடு கூடிய அகக்கரண புறக்கரண ஒழுக்கம் தீவிர வைலாக்கியம் என் நிலையிலும் சத்தியமே பேசுதல் பிறர் துன்பம் கண்டு அதனை தன் போல் உணருதல் அகிம்சை போன்ற எண்ண விருத்திகளால் சித்த ஏற்பட்டு தன் இயல்பான சத்துவச் சுரூபத்தை மீண்டும் அடையாத மனத்தினால் குருவொருளால் கிட்டிய பேரானந்த அனுபவத்தை தக்கு வைத்துக் கொள்ள முடியாது தனக்கு முக்தி அனுபவத்தை குருவுக்கு சீடன் கைமாறு செய்யும் வழி ஒன்றும் காணேன் என்று நெகிழ்ந்து கூறும் போது குருவானவர் உன்னை தொடர்ந்திடாமல் இருப்பாயாக அதுவே நீ செய்யும் உதவியாமே என்று கூறுகிறான் தன் முக்தி அனுபவ நிலையில் சீடனுக்கு சகலமும் மித்தையாய் போனதால் குருவம் தனக்கு அந்நியமாக இல்லை குருவுக்கு ஏதாவது பொருட்களை காணிக்க செலுத்தலாம் என்றாலும் தனக்கு அந்நியமாக பொருளேதும் காணப்படவில்லை ஆனாலும் கைமாறு செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் மட்டும் முக்தி அனுபவத்துக்கு முன்னிருந்த துவைத பாவம் மீண்டும் சத்தையே நிறைதூக்கிய நிலையில் ஏற்படுகிறது ஆகவே தான் கைமாறு செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் தோன்றுகிறது இவ் அனுபவத்தை ருபுகிதையில் மிக சொல்லப்படுகிறது ஏகமதா பரபிரமஸ்வரூபம் என்னும் இணையத்த ஆனந்த சாகரத்தில் தாகமரம் மூழ்கி விளையாடி நன்றாய் தாகமெல்லாம் தவிர்ந்து அந்த மயமே ஆகி பாகமர நிலைகின்ற எந்தனுக்கு பார்க்க ஒரு பொருளும் அயனே இல்லை சோகமெல்லாம் தவித்தென்னை ஆளாய் நின்ற சுக குருவே பெருமை என்னே நிருமலமாம் சற்குருவே நான் இப்போது நீ என்றும் நான் என்றும் பேதம் எண்ணி பறியுடனே உணன்க்கு வணங்குவனே பரிச்சேதப்படுவதனால் யான் எனக்கே பிரபலமாம் அபச்சாரம் செய்தோனாவேன் பேதமொரு மதி அன்றோ பயத்திற்கு ஏது பரகுருவே ஆதரிதால் ஆயுங்காலை பண்ணியிடும் முகச்சாரம் ஒன்றும் காணேன் இதுவே பரமார்த்த சத்திய நிலை அத்வாயுத அனுபவத்தின் சிகரம் இங்கே இருமை இல்லை உலகம் இல்லை குருவும் இல்லை சாத்திரங்கள் இல்லை பந்தமும் இல்லை ஆகவே முக்தி என்பதும் இல்லை இப்பேருண்மையை தன் பரமகுரு கௌடபாதரன் விளைந்தென்று ஆதிசங்கரர் விவேக சூடாமணியிடம் கூறுகிறார் இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை பந்தப்பட்டவனும் இல்லை பந்தத்திலிருந்து விடுபட்ட சாதனை செய்வனும் இல்லை முக்தி எய்தியவனும் இல்லை இதுவே பாரமாற்ற சத்தியம் இக்கருத்தையே ஞான வாசிட்டமும் அந்த மற்றும் ஒன்றாய் விகற்பம் மற்றும் அறிவாய் அறிவிழா பரம்பொருள் இருக்க பந்தமுற்றது யார் முக்தி பெற்றது யார் பாவனை விகற்பமே அனைத்தும் என்று கூறுகிறது இவ்வா இல்லாத இவ்வுலகமும் சீடர்களும் ஜீவர்களும் இருப்பது போல தோன்றுவதால் ஆசையும் பந்தமும் சம்சாரமும் சுக துக்கங்களும் கற்பனையாக தோன்றுகின்றன கற்பனையான சுக துக்கங்களில் இருந்து விடுபட கற்பனையானும் கற்பனையான குருவும் வேண்டியதாகிறது கற்பனை கடந்த போய்விடுகின்றது என்பதே முடிவு இவ்வுலகமானது ஆதியிலும் இல்லை விசாரணையின் முடிவான அந்தத்திலும் இல்லை என்று ஆவதால் இடைக்காலத்தில் மட்டும் அதற்கு எவ்வாறு இருப்பு கூடும் இக்கருத்தையே ஒரு சூத்திரமாக கௌட பாதாச்சாரியார் தன் மாண்டூக்கிய காரியில் கூறுகிறார் ஆதவ் யிற்றில் பாம்பு போல கிழிச்சலில் வெள்ளி போல அதற்கு உண்டு அந்த பொய் இருப்பு பிரமத்தை போல் முக்காலத்திலும் மாறாத இருப்பு அதற்கு கிடையாது சர்தாகிய பிரமத்தின் இருப்பின் வழிபாட்டை பாசம் என்றும் இருப்பது போல் தோன்றி விசாரணையின் வாயிலாக தோன்றிய ஞான காலத்தில் பாதிக்கப்படும் இல்லாமல் போகும் அவவாசம் என்றும் சொல்றது அஷ்டவக் தர்மா தர்மம் சுகம் துக்கம் முக்த ஏ வாசி சர்வதா என்கிறார் ஆகாசம் போல எங்கும் படந்த வியாபகமே சொருபமாக உடைய எல் சீடர் நற்செய்கள் தீட்சைகள் ஒழுக்கம் கட்டுப்பாடு இவை மனதை சார்ந்தது உன் இயல்பு நிலையில் நீ ஒன்றை செய்பவனும் இல்லை அதன் பலனை அனுபவிப்பும் இல்லை என்று நீ என்றும் நீ நித்ய முத்தனே என்று அறிவுறுத்துகிறார் கைவல்யன் அவரிடமும் பிறந்தது உண்டானால் என்று பிறகு சாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்றும் பிரம்மம் ஆவதும் நானே பிறந்தது நான் என்றாயாகில் பிரமம் என்று அந்த நானே பிறந்ததும் இறந்தது மற்ற பிரம்மாம் நானே நானே என்று கூறுவதால் நாம் என்றும் அசங்கனும் அகர்த்தாவும் ஆகிய என்பதில் ஐயமில்லை ஆயினும் உடம்பையும் உடைமைகளையும் உறவுகளையும் கொண்ட உலகத்தில் சத்திய உள்ளோருக்கு இப்பேருண்மையை எளிதில் ஏற்கவோ உணரவோ இயலாது என்பதால் வேதமானது இவ்வுலகிற்கு ஒரு தற்காலிக இருப்புத்தன்மையை மூச்சுக்களின் சகாயத்திற்காக ஒப்புக்கொண்டு சிருஷ்டியையும் அதுக்கு காரணமாக ஈஸ்வரனையும் அதாவது ஜகத்கார கர்த்தாவாய ஈஸ்வரையும் ஒப்புக்கொண்டு பின்னரே ஆரோபிக்கப்பட்ட அனைத்தையும் கலைந்து நம்ம இரண்டற்ற அனுபவத்தின் நிலையில் உறுதிப்படுத்துகிறது இதனையே அத்தியாரோப அபவாத் அபவாதம் என்று நினைக்கும் வரையில் சமதமாதிகளோடு கூடியம் மனதம் நிதி தேசனங்களை கை கொண்டு நமக்கு அன்யமான பொருளே இல்லை என்னும் திடஞானமாகிய தியாக புத்தியுடன் தூய ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும் இல்லை எனில் குருவருளால் அரிதின் கைவரப்பெற்ற ஞானம் நழவும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஞானம் திடம்பெற்ற பின் செய்யப்படும் செயல்கள் எல்லாம் ஆன்மாவாகிய தன்னின் செயல்கள் அல்ல என்பதால் அச்செய்கைகள் சாதாரண மக்களின் தர்ம தர்ம அதர்மம் என்னும் பகுப்புகளுக்கு உட்படவோ நன்மை தீமை என்னும் பலன்களை கொடுக்கவோ வலிமை ஏற்றவர்களாகும் இதனையே கைவலின் அவனிடம் சித்து நான் என் நிறைந்தோன் என்னும் திடம் வரவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்னர் நிற்கின்ற கனாவை போல் அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவம் தானே என்று சொல்கிறது உலகோர்கான கணக்கன தனித்த உடலோடும் கூடி நின்றே மேற்கண்டவாறு பிடஞானத்தோடு வாழ்பவனே ஜீவன் முத்தனாவான் அனாத்மாவில் செத்து ஆன்மாவில் வாழ்பவன் அவன் தன்னை மறந்து வாழ்வர்கள் மத்தியில் இறந்தும் வாழ்பவன் அவன் அவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் இயல்பாகவே தர்மத்தின் பார்ப்பட்டும் இருக்கும் அஞ்ஞானிகள் போலவே ஜீவன் முத்தர்களும் கண்டு கேட்டு உண்டு அறிந்து வாழ்வார் வாழ்வது போல் உலகோர் கண்களுக்கு வந்துவதாலும் ஞானியும் விஷயானந்தத்தை அனுபவிக்கிறான் அவருக்கும் அக்களுக்கு என்ன வேறுபாடு உள்ளது என்னும் ஐயருக்கும் ஐயம் சிலருக்கு தோன்றுகிறது அஞ்ஞானியைப் போலவே இவனும் விஷயானந்தத்தை அனுபவித்தால் இவனுக்கும் அவனுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்ட தோன்றும் இந்த வேறுபாடு மலைக்கும் அடுவுக்கும் வேறுபாடாகும் இது அறிவில் தோன்றுவது ஜீவனுக்கனாக உள்ள ஞானியின் சொல்பமே ஆனந்தம் தான் பிரம்மமானது சச்சித்தானது என்றாலும் அது வித்தையாக காணப்படும் பிரபஞ்சத்தின் அதிஷ்டானமாக இருந்தாலும் அதன் வெளிப்பாடு என்றும் சமமாக தோன்றாமல் பொருள்களின் வேறுபாடுகளை சார்ந்து மாறுபடுகிறது சடப்பொருள்கள் சத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது அதாவது அறிவுள்ள வெளிப்பாடு தோன்றுகிறது ஆனந்தமோ சத்துவ குணம் மேலும் அந்த கணத்தில் மட்டுமே தோன்றும் அந்த கணத்தில் சத்துவம் எப்போது தோன்றும் என்றால் உணர்ந்து புறப்பொருட்களை தேடி அலைவதற்கான அவாற்று சலனமற்றி இருக்கும் பொழுதுதான் தோன்றும் இந்த நிலையில் பிரம்மத்தின் பிரதிபலிப்பு தெளிவாக இருப்பதால் சொருப சுகம் தோன்றுகிறது அல்லது விஷயங்களை தேடி ஓடி மனம் விரும்பிய முதல் பொருளை அடைந்த பின்னர் ஓய்ந்து சரணமற்று அப்பாடா என்று ஓயும் நிலையிலும் பிரம்மத்தின் தோன்றும் இரண்டு நிலையிலும் தோன்றும் சுகானுபவத்தில் வேறுபாடுகள் இல்லை அது உருவமாக புரிந்து கொள்வதில் தான் வேறுபாடு உள்ளது ஜீவன முக்கனானவன் விஷயானந்தன் என்பது தன் சொருபானந்தமே என்றும் விஷயத்தில் சுகத்தை தேடும் காலத்தில் மறைந்திருந்து தேடுதல் ஓய்ந்தவுடன் வெளிப்படுகிறது என்றும் அறிந்து அமைதியுடன் அனுபவிக்கிறான் அஞ்ஞானியோனில் அந்த சுகம் பொருள்களில் இருந்தே வருகிறது என்று கருதி உலகுக்கு ஒரு சத்தியத்தன்மையை கற்பிக்கிறார் இதுவே பிரம்மை அல்லது பிராந்தி எனப்படும் எப்படி வெறும் காய்ந்த எலும்புக்குண்டை கடித்த நாய் தன் ஈறு கிழிபட்டு இரத்தத்தை சுவைக்கின்றோ என்று அறிவில்லாமல் அந்த இரத்த சுவை காய்ந்த எலும்பில் வருகிறது என்று கருதுகிட்டதோ அது ஒரு அஞ்ஞானியும் கருதுகிறார் ஆகவே ஆத்மாவின் சுகத்தன்மையே தன் சொருகமே என்று அறியாதவர்களுக்கு மட்டுமே விஷயத்தில் இச்சையும் இச்சை நிவர்த்தியாகும் பொழுது அந்த போன்ற சுபா சுபாவ சுகம் விஷய சுகம் என்னும் பிரமையும் ஏற்படுகிறது விஷயத்தில் சுகம் இருக்குமாயின் அது விஷயத்தின் இயல்பாக இருந்தால் ஒருமுறை வந்த சுகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பொருளை விட்டு வேறு பொருளை நாடி ஓட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அப்படி ஓடுவதால் ஏற்படும் சடலத்தில் தன் சொருபானந்தம் மறைந்துவிடுகிறது நாடிய பொருள் கைகூடிய பின்னரே நெச்சிந்தை என்னும் நிலையிலும் மாறுபட்ட ஆனந்தம் மீண்டும் தோன்றுகிறது ஆகவே விஷயத்தில் ஆனந்தம் ஒடுக்காலும் இல்லை விஷயத்திலிருந்துதான் ஆனந்தம் வருகிறது என்று கருதுவோர் விஷயமே இல்லாத சமாதி நிலையில் தோன்றும் ஆனந்தத்திற்கு என்ன விளக்கம் அளிப்பர் அதுபோலவே பொருள்களற்ற சுழ்த்தியில் எவ்வாறு சுகம் தோன்றுகிறது ஆகவே அஞ்ஞான திசையில் மட்டுமே இருப்புள்ள பொருள்கள் அஞ்ஞான திசையில் அடையப்பட்டதாக கருதும் பிரமையில் நிவர்த்தியாகும் பொழுது தோன்றுவதாகிய விஷய சுகம் என்றும் மாறாத பிரம்ம சுகமே என்பதில் ஐயமில்லை இவ்வாறு பிரம்மானந்தத்தின் பிரதிபலிப்பு அந்த கணத்தில் தோன்றுவது அஞ்ஞானி ஞானி இருவருக்குமே பொதுவென்றாலும் அஞ்ஞானி விஜய சுகம் வெளிப்படுபவர்கள இருந்து வருகின்றது என்று மயக்கம் கொள்கிறார் ஞானியோ அது தன் சொருபானே என்று அமைதியுடனும் திடமுடனும் இருக்கிறான் தன் சுக அனுபவத்தை பெற விஷயத்தை தேடி ஓடுகிறார் ஞானியோ விஷயானந்தத்தில் அறிந்து அதனை அனுபவிக்கிறான் ஆகவே வேதாந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நாம் குருவர்களாலும் திருவர்களாலும் நம் பூர்ணக்கத்தை உணர்ந்து உலக நம்மை ஆள விடாமல் நாம் உலக ஆண்டு உடலினும் உபாதி இருக்கும் இந்நிலையிலேயே அதை உதாசீனப்படுத்தி நாம் என்றும் நம் யதார்த்த முக்கிய நிலையிலே வாழ்கின்றோம் என்னும் திடமுடன் ஆனந்தமாக வாழ்வோ வாழ்வோமாக என்று கூறி அமைகின்றேன் பரம்பருள் நம் அனைவருக்கும் தன்னை காட்டி கொடுப்பதாக அனைவருக்கும் நன்றி என்று கருவுடி நாமன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நன்றியுடன் அதை நிறைவு செய்கிறேன் இப்பொழுது சிறப்புரை ஹர்ஷ வித்யாவிடம் ஆனமிலிருந்து நம்முடைய வந்து இங்கு கௌரவித்திருக்கும் சில ஸ்ரீ ஸ்ரீ தவேதானந்தா சுவாமிகள் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி நம் அனைவரும் சார்பாக மிக நாள்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமோட்டி ந்தம் சாட்சி ஓம் சதாசிவா சங்கராச்சாரிய மம் அஸ்மாச்சாரியா வந்தே குரு பரம்பராமிரும் ஆலய கருணாலம் லோகம் ஆச்சாரியேதா தூத்திராஷோ வந்தே பகவந்தோ பூனப்புனே யா மூத்த ஸிதமே பந்தச்சம்தீணம் ஸ்ப மதேபேவசர்வம் பூஜை ஸ்ரீ தயானந்த சக்தி சுவாமிகளின் பாதார குண்டங்களை வணங்கி பூஜைக்குரிய சுவாமிஜி அவர்கள் பாதார கிடங்களை பிரம்ம பிரகாசம் பொருந்திய கைவல்லவனிட டியார்களே உங்களையெல்லாம் இங்கே பார்க்கின்ற போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது காரணம் அத்வைதத்தினுடைய ஆழமரமாக இருக்கக்கூடிய அந்த கைவல்ய நவநீதத்தை அத்தனை உள்ளங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு விரதத்தை மேற்கொண்டு இந்த புவியே புனிதமாக ஆக இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்நாள் நிலையை மிக மிக மோசமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த அருட்பணியை நாம் அனைவரும் இங்கே கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒவ்வொருவர் வீட்டுல நான் அடிக்கடி சொல்றது காலையில ஏழு மணிக்கு யாராவது எப்படி இருக்கும் அங்க ஒரு மகாபாரதம் நடந்துட்டு ஒருத்தர் வந்து சாட்ச போட்டுவாரு ஒருத்தர் சோ போட்டுவாரு ஒருத்தர் இட்லியை திணிச்சுடுவாரு ஒருத்தர் பட்டனை போட்டுவாரு கடைசியில தர தர தர இழுத்துக்கொண்டு போய் பஸ்லயோ வேன்லயோ கார்லயோ விட்டுட்டு திரும்ப பெற்றோர்கள் என்ன எப்படி நடக்கிறது என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இப்போ ஆய்வு அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இழந்துவிட்ட இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணி மறுபடியும் தலைத்து மறுபடியும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நாம் மட்டுமல்ல இந்த வையகமே அமைதி பூங்காவாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பெருநோக்கத்தோடு கூடியிருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் முதல்ல எதற்காக இந்த மாநாடு அவசியம்தானா அது என்ன கைவல்லிய மாநாடுன்னு தனியா ஒரு மாநாடு போன்ற ஒரு மாநாடு வேதங்கள் சொல்கிறத பெரியவங்க சொல்றாங்க எல்லா சாஸ்திரமும் ஒரே விஷயத்தான் சொல்கிறது அப்படி இருக்கிற போது தனிப்பட்ட முறையில இந்த கைவல்லே நவனியத்துக்கு மட்டும் என்ன ஒரு தனி மாநாடு என்ன ரசிகர் மன்றமா அப்படி என்ன ஒரு அவசியம் வந்துருச்சு இந்த இந்த மாநாட்டை கூட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் ஏதாவது இருக்கா ஏன் பகவத்கீதைக்கு மாநாடு சொல்லாம அல்லது சேர்த்த ஒரு மாநாடு அத்வைத மாநாடு தான் விஷயம் சொல்லிருக்கா மத்ததுல விஷயம் சொல்லா பகவத்கீதையில சொல்ல உபனிஷத்துக்கள்ல சொல்ல இன்னும் பதினாறு கோவிலூர் மரபுப்படி வந்த பதினாறு பாடங்கள் இருக்க அதுல எல்லாம் சொல்லலையா தனித்தன்மை இந்த கல்விதத்துக்கு வழிபாடுதான் இது சரியா நான் சொல்றது நியாயமா அல்லவா கைவல்ல மகாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மகாநாட்டை போட்டு இங்க நாம வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி பண்றோமே மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சொல்லாது தாண்டவராய சுவாமிகள் பாயிரத்துல மட்டுமே நான்கு வேதங்கள் உபனிஷத்துகள் இன்னும் என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ அத்தனையும் பாயிரத்துல மட்டுமே சொல்லிட்டாங்க நீங்க அடுத்தது போக வேண்டாம் என்ன்திரக்கப்படலத்துக்கோ அல்லது சந்தேகம் படலுக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை எடுத்துடனே திரையத்தில் ஆரம்பிக்கிறார் எப்படி சொல்றார் பொன்னிலம் மாந்தராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தண்ணில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து விஷயமன் தின்று அலைவரோ பசியில்லாரே முடிச்சுட்டா இருக்க சொல்லுது சாத்திரங்கள் என்ன சொல்லுது சாத்திரங்கள் நீ உன்னை அறியாமல் உன்நிலை அறியாமல் இந்த மனிதப் மகத்துவத்தை அறியாமல் அலைஞ்சிட்டு இருக்கப்பா இந்த மனிதப் மகத்துவம் என்ன அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க நாரதர் வந்து மானச புத்திராக இருந்தார் அவர் பெருவி ஞானி அவருக்கு இந்த மாயினுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் அவருக்கு பாதிப்பு கிடையாது அப்படிப்பட்ட அவர் வந்துச்சிட்டு இந்த மானிட மாயிட்டு பதர்கள் எல்லாம் அலையறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசினாராம் அப்ப நாராயணன் பார்த்துட்டு சொன்னார்க்கா போச்சு பேதம் ஜனையே தஜாம் கர்ம சங்கின கீதை சொல்றேன் எல்லாத்திட்டம் போய் மூக்கை நுழைச்சிட்டு இடி இடிச்சுட்டு இருக்காதப்பா அது நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களா வெளியில் வந்துடுவாங்க அப்படி இவருடைய அகங்காரத்தை பார்த்த பகவான் சொன்னாரா இல்லப்பா இது பெரிய விஷயம் மாயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஞானிகள் கூட ஒரு செகண்ட் த தழுவுனாங்கன்னா மாடிப்படியிலிருந்து தவறவிட்ட பால் போல டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்து கடைசியா கீழே போய் முடிஞ்சிருவாங்கப்பா அதனால மாயையினுடைய தன்மை ரொம்ப கொடினமானது அப்படி ஏனனமாக பேசாதேங்கிறார் இல்ல சுவாமி நான் பிறவிஞானி எனக்கு மாய ஒண்ணும் மாயினால பீடிக்கப்பட்ட எடுக்கிறார் பல நிறைய ஜென்மங்கள் எடுதோ எடுத்துட்டு கடைசியா ஒரு பன்றியினுடைய ஜென்மத்தை எடுக்கிறார் பன்றியினுடைய பிறவி எடுக்கிறார் பன்றியனுடைய பிறவி எடுத்து பன்றி என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா பத்து குட்டி போட்டி குட்டி போடும் பத்து குட்டி போடும் சாக்கடையில படுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான் அம்மா பார்த்தாங்களாம் ஐயா நம்முடைய மாணச புத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கானே நீங்க போய் அவனை மறுபடியும் கூப்பிடுங்க என்னால் சகிக்க முடியல தாய்க்க எப்பவுமே ஒரு வாஞ்சை இருக்குமே அப்படி அம்மா சொன்னாங்களா போய் கூப்பிடுங்க அப்ப நாராயண சொன்னாராம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வரணும் அந்த பன்றி பத்து குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு அப்படி சாக்கடையில ஆனந்தமா படுத்துட்டு இருக்குது அன்றை ஆனந்தமாக படுத்துட்டு போய் சாமி கூப்பிட்டாரா எப்ப நாரதா எந்திரிச்சுவாப்பா சாக்கடையில கிடைக்கிறேன் அதுதான் சரி என்று நினைத்து கொண்டு எது அதுல இருந்து வெளிவரக்கூடிய எண்ணம் கூட சிரித்து கூட நமக்கு எல்லாம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்க கூடிய இந்த பிறவி இந்த பிறவியினுடைய தன்மையில நம்முடைய மனிதப் பிறவியனுடைய மகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக சொல்லப்பட்டிருப்பார் அப்படி நீ யார் என்பதை உணரக்கூடிய தன்மையை முதல்ல அந்த ஈஷன திரையத்தில் ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து விஷய மண் தின்று அலைவரோ பசியில்லார் இப்படிப்பட்ட விஷயம் ஆகிற மண்ணை மறுபடியும்பு தோதகே தாவான் சர்வேசு வேதேசு பிராமணக நம்பி என்று பகவத்கீதை சொல்வது போல யார் ஒருவர் இந்த உண்மைகளை உணர்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு டவுட் இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வருகின்ற நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த கங்கை காவிரி கரையில ஒரு புளி தோன்றாங்க து எத்துறை தண்ணீர் போகிறது இப்ப பக்கத்தில் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊற்ற பத்தி யாராவது நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க தெளிவான தண்ணீர் அருமையாக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட அந்த நிலையை உணர்ந்தவர்கள் விட்டு விடுகிறார்கள் பிராமணர் யார் ஒருவர் பிரம்மத்தை உணர வேண்டும் என்று பிரயத்தனம் செய்கிறார்களோ அவர்களும் பிரம்மத்தை உணர்ந்தவர்களும் தான் பிராமணர்கள் அப்படிப்பட்ட யார் ஒருவர் இதை உணர்ந்தார்களோ இந்த ஒரு திவளை அனுபவித்தார்களோ அவர்கள் மறுபடியும் விஷயம் என்கின்ற மண் தின்று அலைவரோ பசியுள்ளாரே என்று நம்முடைய புருஷார்த்த நிச்சயம் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் என்று முதல் பாடத்திலேயே சொல்லிட்டார் அடுத்தது எவருடைய நீ எதை அறிய வேண்டும் என்று அடுத்த பாடல்ல சொல்லிட்ட அடுத்த பாடல என்ன சொல்றார் நீ நினைக்கக்கூடிய இந்த தாமரை இலை தண்ணீர்களோ அல்லது இந்த காணல் நீரோ நிலையானது அல்லப்பா இதெல்லாம் வந்து தவறுதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆத்மாவின் மேல என்னென்ன ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அப்படிங்கிறார் இப்ப நீங்க கேட்ட என்ன சொல்லுவீங்க நீ யாரு கேட்ட என்ன சொல்லுவோம் சொல்லுங்க் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை பாருங்க நான் என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்ப நான் என்கின்றது எது என்றால் கவருடைய நீ மட்டுமல்ல நீ எந்த ரோல் பிளே ஏற்பட்டிருக்கிறோ அத்துணையுமே வந்து உண்மையில் ஏற்றப்பட்டதுதான் நீ நான் என்கின்ற நிஜமான நான் அல்லது கணவன் என்பது என் மேல் ஏற்றப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் அவர் கணவன் அல்ல மனைவி என்பது ஏற்றப்பட்டது அதே ஒரே ஒருத்தர் வந்து பல கோணங்களில் இருக்கார் இருப்பது ஒரு ஆள் அவர் வந்து சித்தப்பாங்கிறார் இன்னொரு இடத்துல பார்த்தா அண்ணங்கிறார் நீ ஏற்றிருக்க கூடிய ரோட அத்தனையுமே உண்மையற்றது ஒரு கோணத்திலே உன்னை பார்க்கின்ற போது வெளியாகின்ற தோற்றம் தானே தவிர நீ உண்மையில மாமன் அல்ல மச்சானல்ல அண்ணன் அல்ல தம்பி அல்ல சரிங்களா இதுதான் கவருடைமனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுபரிடை வெளிபோல் என் சொரூபமானேன் எப்படி இந்த பரந்த ஆகாசத்திலே மடாகாசம் என்றும் ஒரே ஆகாசமாக இருக்கிறதோ அதுபோல் என் மேல் கற்பிக்கப்பட்டவைதான் இவைகள் என்று ஒரு பெரிய மிகப்பெரிய பிரக்கிரியா என்றால் வேதத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு என்று தனக்கென்று ஒரு பாட முறையை வகுத்திருக்கிறது அணுக வேண்டும் என்கின்ற முறையை சொல்லி இருக்கிற அந்த முறையில் நீ அணுகினால் தான் அந்த சாத்திரத்தை நீ அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு வழியில போனா எப்படி நூல் சிக்கின்ற நிலை நூலை பிரிக்கணும் நினைச்சு அவசரப்பட்டு என்ன ஆகும் சிக்கு போட்டு ஒரு நூல்கண்டிருக்கு இது அவுக்கணும்னு நினைச்சு அவசரப்பட்டோம்னா என்னாகும் மறுபடியும் சிக்கல் தான் ஆகும் அது போல இந்த காலத்துல யாரோ மாதன் மாதன் வேதாந்தம் சொல்லிட்டு அது பண்ணாதே இது பண்ணாத நேராக துரியத்துக்கு போயிரு துரியாதத்துக்கு போயிருந்தான் சொல்லிட்டு இருக்கான் எந்த ஆதித்துக்கு போக முடியாதுப்பா நீ ஏன்னா எல்லாம் நீ எங்க போறதுக்கு வர்றதுக்கு அங்க என்ன இருக்கு சும்மா சப்தஜால மகாருண்யம் சித்த பிரமண காரணம் அழகா சங்கராஜர் சொல்றாரு மட்டும் பண்ண போதும் இந்த விசாரத்தை சரியான முறையிலே விசாரிக்க வேண்டும் அதுதான் கைவல்ல நவநீதத்தினுடைய வலுவதாயம் என்பது மாறக்கூடாது இந்த சம்பிரதாயம் மாறினா சிக்குண்ட நிலை நூலை இழுப்பது போல ஆயிருப்பான் அப்படி அயனாய் மாலாய் ஆண்ட ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் இன்று போன்ற முத்தனுமாய் இன்ப புணறி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுபத்தை படுகின்றது என்னங்க முடிஞ்சதுல ஒரு பாட்டுல அத்தனை அழித்து அழிக்கும் செய்கைக்கு இத்தனைக்கும் கேதுவாக இன்று அழித்து அழிக்கும் செய்கை கேதுவாய் அயனாய் மாலாய் ஆண்ட ஈசருமாய் ஈசன் யாருங்க ஈஸ்வரன் யாரு பெரிய வேலை பிடிச்சிட்டு புளி தோலை வச்சிட்டு எந்த ஒரு சக்தி இருக்கிறதோ அந்த கோணத்தில் அந்த சக்தியை பார்க்கின்ற போது அதுக்கு ஈசன் பிரபஞ்ச நியதியாக பிரபஞ்ச சக்தியை அந்த பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடாகிய மாயா சக்தியை இயக்க நிலையில நீ பார்க்கின்ற போது அது இது பெரிய பட்டம் போட்டிருக்கிறவன் அவருக்கு ஆகாது மூணு பட்டம் போட்டு அப்படியே பத்திட்டு வருது இவரு நாம போட்டு அறியாமையுடைய உச்சகட்டம் சொல்லு அயனாய் மாலாய் ஆண்ட ஈசனுமாய் தானே முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அணுவில் என்னுடைய அணுவில் இரத்தினுடைய அணுவில் எந்த இயக்கம் இருக்கிறதோ அந்த அணுதான் அந்த சராச்சர்த்தனையுடைய இயக்கமாக இருக்கிறது அப்ப எது எது சரி எது சரி இல்ல சொல்லுங்க எது சாமி எது நீ நீ யார் அவன் அவன் யார் ஒன்று இயக்கத்தினுடைய தன்மையை பொறுத்து இருப்புத்தன்மையாக விஷ்ணுவாகவும் இயக்கத்தன்மையாக ஈஸ்வரனும் ஆன்ற என அயனாய் மாலாய் ஆன்ற ஈஸ்வனுமாய் அயன் பிரம்மா படைக்கின்ற தன்மையாக பிரம்மாவாகவும் அத்தனையும் ஒரு சக்தி மாயனுடைய வியாபகம் அப்படி அத்துணைக்கும் சேதுவாக விவேகத்தில் அழகாக சொல்கிறார் பார்க்கவிடம் எங்கும் ஒரு நீக்கம் நிறைந்திருக்கின்ற பரமானந்த சொல்றமே எங்கேயா இருக்குது காமி இருப்பதெல்லாம் சொன்ன மாபெரும் மகா வாக்கியம் எல்லாம சந்தேகங்கள் மகா வாக்கியத்துல நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கறது மகா வாக்கிய விளக்கம் இதுல ப்ராப்ளம் வந்துதான் ராமணாதி அசுரர்கள் எல்லாம் ஆயிட்டான் நான் தான் ஈஸ்வரன் நான் தான் ஈஸ்வரன் கிரண்ய நான் ஈஸ்வரன் தப்பா புரிஞ்சு சொன்னார் அதே ராவணன் நான் ஈஸ்வரன் சொன்னார் சாமிஜி சொன்னாங்க இருப்பதெல்லாம் இருக்குங்களா இந்த மகாக்கியத்தில் அழகாக சொன்னார் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் பிரம்ம ரூபம் மீதி மாயங்கிறது அத்தி ியம் ரூபம் நாமம்ேவன் வரைக்கும் எது இருக்க முடியாது அடுத்தது அஸ்தி பாதி பாதி என்றால் தெரிகிறேன் என்று விழுந்து கொண்டிருக்க கூடியது அது இல்லாமல் ஒரு வசதி இருக்க முடியுமா சிறுது பல்குத்த உதவும் படைக்கப்படவில்லை அதனால உபயோகம் இல்லாத ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை எனவே அஸ்தி பிரியம் அடுத்தது ரெண்டு சொன்னார் நாம ரூபம் நாமம் பெயர் இதுக்கு கூடு கண்ணாடி கூடு என்று ஒரு பெயர் இதுக்கு ஒரு உருவம் இந்தாம இந்த பிரபஞ்சத்தில எதுவுமே இல்லை இதுல எதிரா பிரம்மன் பிரம்மரூபம் முதல் மூணு தான் பரபிரம் பரபிரமத்தினுடைய வெளிப்பாடாக நீக்க மர நிறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல அத்துணையுமாக பரபிரம்மத்தினுடைய வியாபகம் இருக்கிறது என்பதற்கு இந்த மூன்று தான் வியாபித்திருக்கிறது இந்த மூன்றாகத்தான் பரபிரம் இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறது இது முதல் முதல்ல காகிதமாக என்னவாக இருந்தது நமக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி பேப்பர் மரம் மரம் என்கின்ற ஒன்றாக இருந்தது சரிங்களா மரமாக இருந்த போது இருந்ததா இல்லையா தெரிந்ததா இல்லையா உபயோகமா இருந்ததா இல்லையாக்குவதற்காக என்ன பண்றாங்க உடனே மரம் என்கின்ற பெயர் போயிடுச்சு மரம் என்கின்ற உருவம் போயிடுச்சு நினைப்பு வந்து முதல்ல சொன்ன மூணாந்தன்மை உபயோகம் இந்த மூன்றும் அடுத்தது நாமரூபம் போயிருச்சு நாமமும் உருவமும் போயிடுச்சு அடுத்தது அது கூழாகிறது இப்ப கூழான உடனே தடி என்கின்ற நாமரூபம் போயிடுச்சு கூழ் என்கின்ற நாமரூபம் வந்துருச்சு ஆனா இருப்புத்தன்மை ஜொலிப்புத்தன்மை இருக்குது அடுத்தது பேப்பர் ஆகிறது பேப்போது பேப்போம் முழுவதுமாகபித்திருப்பது தானே அனந்த மூர்த்தியுமாய் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரி ஆதவனாய் பூன்ற முத்தன் அவருக்கு நீ அறியாமை என்பது ஜீவனுக்கு தான் இருக்கிற தவிர அவருக்கு இல்ல எப்ப ஜீவத்தன்மை அடைந்தாயோ அப்போதுதான் அறியாமை அதனால அவர் எப்பொழுதும் முத்தனாக இருக்கக்கூடியவர் போன்ற முத்தன் அது உன்னுடைய சொல்றம் ஏனென்றால் நானா விதமாக இருப்பதும் அவர் இப்போ உதாரணமாக ஒரு கனவு இந்த கனவுல பகவான் நமக்கு என்ன உணர்த்தல இருப்பாரு சிஸ்டி திதி லயம் நீதான் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை பகவான் தினமும் உணர்த்திட்டு இருக்கா இல்லங்கிறோம் காண்கின்ற கனவுல மலை இருக்கிறது மடு இருக்கிறது உங்க மாமியார் இருக்கார் மருமகள் இருக்கா நீங்க இருக்கீங்க உங்க அனுபவம் இருக்கிறது அத்தனையும் கனவுல இருக்கிறது இப்ப இந்த கனவு கனவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் யார் சொல்லுங்க கனவு பூரா வியாபித்திருப்பது யார் கனவு காண்கிறாரோ அவருடைய அத்துணைமாக வியாபித்திருக்கிறது சரியா இல்லைங்களா கொஞ்ச நேரம் யோசனை மடுவாக இருக்கிறது கொண்டு வந்து மலையும் வச்சாங்களாம் வைக்கல உங்களுடைய மனது ஒரு குறிப்பிட்ட தன்மையை உங்களுடைய அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த சுசுத்தி நிலையிலிருந்து லேச மாறிச்சு உடனே சொப்பன நிலைக்கு வந்தது சொப்பன நிலைக்கு வந்தே ஒரு படைப்பு தன்மை ஏற்படுத்தியது அந்த படைப்புல இந்த பிரபஞ்ச கனவு பிரபஞ்சம் முழுவதுமாக நீ நிறைந்திருக்கிறாய் பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் அத்தனையும் நீ கனவுல பாக்குற நன்மை யாதுமாகி நின்றாய் காலி எங்கு நீ நிறைந்தாய் காளி தெல என்ற பொ இன்பமாக விட்டாய் கா என்னுடைய பாரதி சொன்னது போல யாதுமாகி உன்னுடைய கனவு பிரபஞ்சத்துல அத்தனைமாக நீ வியாபித்திருக்கிறாய் வியாபித்து இருக்கக்கூடிய நீ தான் அந்த கனவனுடைய இயக்கமாக இருக்கிறாய் சரிங்களா அந்த கனவை யார் வந்து இயக்கிறாய் யாராவது ப்ரொஜெக்ட்ல வந்து உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல நீ கனவை படைத்தவன் நீ கனவாக வியாபித்திருப்பவன் நீ கடைசியில எங்க போகுது அத்தனையும் நீ இது ஜீவ சிருஷ்டி இதே தயா ஈஸ்வர சிருஷ்டி ஈஸ்வரன் தன்னுடைய நிலையிலே என நானாஜீவாத கட்டளை சொன்னது போல வெப்பத்தில் சூடு போல அந்தனம் இந்த பிரபஞ்சத்துக்கு கேதுவாக ஆனது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக உடனே ஒரு கேள்வி எங்க பரபிரமத்துக்கு சலனம் வருவான் வருவான் வராது ஒரு சலனம் ஏற்பட்டது அந்த நெருப்பிலை சூடு போல வியாபித்தாயினுடைய தன்மையில ஜீவன் உணரக்கூடிய நிலையை தான் எடுத்து சொல்றதே தவிர உணர் சொல்றதே தவிர படைப்பினுடைய ரகசியத்தை எடுத்து சொல்வதற்கு நம்முடைய நிலையில் இருந்து சொல்ல முடியும் எப்படி சொல்ல அதனால அங்க நெருப்பிலை சூடு போல ஒரு சின்ன தலனம் ஏற்பட்டது என்று பரபிரமத்திலிருந்து படைப்பாக எப்படி மாறுறதுன்னு மிக அழகாக அப்படி தானே அனந்த மூர்த்தியுமாய் போன்ற முத்தனுமாய் இன்ப புணறி ஆதவனாய் நானும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்ற ஏங்க அந்த கனவுல பாத்தீங்களே அந்த மாமியார் மாமியார் சண்டை உண்மையா நீ பட்ட பே பார்த்த பயந்த கிடைத்த அவார்டு உண்மையா உனக்கு கிடைச்ச லாட்ரி டிக்கெட் உண்மையா அதுல நடக்கக்கூடிய பார்க்கும் போது படம் படம் நடிச்சிட்டார் இப்ப இருக்க என்ன அனுபவம் என்கின்ற நிலையில அனுபவத்தினுடைய தன்மை குறிப்பிட்ட நிலை மாறுகின்ற போது ஏற்படுகின்ற தோற்றம் தானே தவிர உண்மை அல்ல என்கிற மாபெரும் உண்மையை நமக்கு கனவு உணர்த்திட்டு இருக்கு அனுபவம் என்பது என்பது கனவிலும் இரண்டிலும் ஒன்றுதான் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா விழிப்பு நிலையிலே அது மாறிவிடுகிறது இன்ப புணர் யாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுபத்தை அப்பளுக்கு இல்லாத அந்த அஜானம் என்கின்ற தன்மை எங்கும் இல்லாத தன்மையில இருக்கக்கூடிய அவரை நான் வணங்குகிறேன் அடுத்தது இந்த நிலையை எப்படி புரிஞ்சுக்கணும் ஆத்ம போதத்தில் மோட்சைக சாதனம் முதல் பாடல்கள் சொல்ற அந்நாத அஸ்தி அறிவை ஞானம் பெறுவதற்கு பல பல சாதனங்கள் பல பல சாதனங்கள் இருக்கிறது இருந்தாலும் நேரடியான சாதனம் நேரடியான சாதனை ஞானம் வினா மோட்சகன சித்ததே ஞானம் இல்லாமல் மோட்சம் என்பது ஒரு காலம் முடியாது மோட்சத்திற்கு பல பல உபகரணங்கள் உபகரணங்கள் இருந்தாலும் நேரடியாக மோட்சத்திற்கு இருக்கக்கூடிய சாதனம் என்னன்னா அது ஞானம் தான் அப்படின்னு இப்போ நம்ம எத்தனை சாதனைகள் பூஜை பண்றோம் ஜபம் பண்றோம் தியானம் பண்றோம் பண்றோம் இப்ப இதெல்லாம் முத்தியை கொடுத்துருமா முத்திய கொடுப்பாதுங்களா கொடுக்காதா அப்படி தானே கொஞ்ச நேரத்துக்கு போயிடலாம் அதைத்தானே அவங்களும் சொல்றாங்க அப்ப நம்மளும் அதைத்தானே சொல்றோம் ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் சொல்றார் ஆரா தும்பகரணம் விவேகானந்தர் அழகா ஒரு கதை சொன்னார் ஒரு ராஜா ஒரு மந்திரி அந்த மந்திரி மிகப்பெரிய அறிவாளி இந்த நாட்டுல பூரா அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அந்த ராஜாவை பத்தி பேசறதுக்கு அந்த ஊர்ல யாருமே இல்ல எல்லாரும் யாரை பத்தி பேசுறாங்கன்னா மந்திரியை பத்தியே மந்திரி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஆகா ஓகே எல்லாம் பேசிட்டு இருக்கார் நான் பொறுக்குமா ாக்குறது தாங்க முடியல இவனை எப்படியாவது நம்ம வந்து அறிவில்லாதவங்கிறத நிரூபிச்சு நான் தான் அறிவாலைங்கிறத புரூவ் பண்ணணும் பண்ணார் உடனே இன்னொரு மதிமந்திரியை கூப்பிட்டார் ஒரு பெரிய டவர் ஒண்ணு கட்டுங்க வழுக்கு மரத்தில் செஞ்ச டவர் அதுல யாராலும் ஏற முடியாது ஏறி போக முடியாது அவரை சிலைப்படுத்தாச்சு நாட்டு மக்களுக்கு பூரா பிரகடனம் பண்ணியாச்சு இந்த மந்திரியனுடைய அறிவு உண்மையாக இருந்தால் இதுல இருந்து இவர் அவருடைய அறிவை பயன்படுத்தி வெளியில் வரணும் இல்லாவிட்டால் அவருக்கு அறிவு கிடையாது அப்படின்னு இவர் என்ன பண்ண போய் உட்கார்ந்து ஒரு மெல்லிய பட்டு நோக்கு மிக மிக மெல்லிய பட்டுசென்ட் பட்டு அது கொடுங்க அதனுடைய ஒரு நுனியில ஒரு லேசான ஊசிய கோர்த்துங்க கோர்த்து கட்டிக்கீங்க அந்த ஊசியினுடைய முனையில நுனியில ஒரு சொட்டு வச்சிருங்க அந்த காது பகுதியில ஒரு தேனிய கட்டி விட்டுட்டு அந்த அந்த பட்டு நூல் தாங்குற மாதிரி அடுத்தது ஒரு நூல் அப்புறம் அந்த நூல் தாங்குற மாதிரி அடுத்தது சரடு அப்புறம் அப்படியே அப்படியே வந்து கடைசியாக பாரக்கயிறு வரைக்கும் அதே உயரத்துல எல்லாத்தையும் இணைச்சு கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஜல் இருக்குறக்க ஆரம்பிச்சது அப்ப என்ன ஆகும் என்ன ஆகும் மெல்ல நூல் வந்து அப்படியே மேலே வருது மேல மேல மேல மேல மேல வரது வந்தால் பிடிக்க முடியுமா தேனை தேனை பிடிக்க முடியாதுன்னா ஊசியுடைய மறுநோனையில தேன் இருக்குது தேனை அது போல அதுவும் போகுது கடைசியாக அந்த ஜன்னல் கிட்ட போன உடனே அவர் மெல்ல பிடிச்சிட்டார் பிடிச்சி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல எல்லாத்தையும் எடுத்தார் கடைசியாக அந்த பாய கயிறு வந்தது அதை கட்டிட்டு கீழே வந்துட்டார் இப்போ அறியாமை சாரி மோட்சம் இவர் பெற்றுட்டார் யாரு இந்த மந்திரி மோட்சம் அடைஞ்சுட்டார் எங்கிருந்து அந்த டவர் இருந்து இப்ப இவரோட மோட்சத்துக்கு எது காரணம் சொல்லு அவத்துக்கலாமா ஒத்துக்கலாமா அறிவு மட்டும் காரணமா இருந்தா வெளியே வர முடியுங்களா வேலை செஞ்சுதான் அந்த அறிவு பயன்படுத்தி அந்த அறிவின் மூலமாக இவர் முக்தி அடைந்தார் அதுபோல ஞானம் பெறுவதற்கு மோட்சம் அடைவதற்கு இந்த ஜீவனுக்கு பல பல வழிகள் இருக்கிறது எப்படினா சமையலுக்கு எது வேணுங்க அறுசுவை மிக்க பதார்த்தங்கள் இருந்தா சமையல் ஆயிருமா சமையல் ஆயிடுமா நெருப்பு இருந்தா பாகம் இந்த பாகம் தான் நெருப்பில் ஆகட்டா சமையல் என்பது முற்று பெறாது ஆனா வெறும் வெறும் நெருப்பு வச்சு சமையல் சொல்லிட முடியுமா முடியாது பாருங்க அது அதிகாரித்துவம் இல்லாமல் ஞானம் பெற்றால் முக்தி என்பது கிடையாது முக்தினுடைய பலனை நீ அனுபவிக்க முடியாது அதனால்தான் சாஸ்திரங்கள் சொல்லுது எந்தாலும் இவன் இவன் அதிகாரியானோ அல்ல அல்ல சாதனை ஏதுமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும் அதனால சாதனை இல்லாமல் சாதிப்பது எதுவும் இல்லை ஆனாலும் மோட்சத்திற்கு முக்கியமான சாதனமாக எப்படி நெருப்பு என்பது இல்லாவிட்டால் அறுசுவை உணவோடு கூடிய அத்தனை பதார்த்தங்கள் இருந்தாலும் நெருப்பு சமையல் என்பது முற்று அதுபோல ஞானம் என்பது இல்லாமல் மோட்சம் என்பது கிடையாது அதனால்தான் சொன்னால் என்னுடைய அறிவினாலே என்னுடைய சொல்லுங்க ஐக்கியம் செய்ய என்னுடைய புத்தி பாருங்க நீங்க விசார கைவல்யம் உன்னுடைய புத்தியில விசாரம் செய்து நீயும் நானும் ஏகம் அறிவதுதான் ஒரே முறை என்று எனக்கு உணர்த்திய அந்த ஞான நான் வணங்குகிறேன் என்னுடைய அறிவினாலே பனி துளி இருக்கு பாருங்க இந்த பனித்துளி புள்ள தெரியுமா இந்த பனித்துளி போய் பல பல இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுக்குள்ள தெரியும் ஆனால் உள்ள உண்மையில அந்த பிரபஞ்சம் இருக்கிறதா தோற்றமாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமானது பனி தொழில் இருக்கக்கூடிய தோற்றமானது எப்படி இரவி எப்படி அந்த ரவி என்று சொல்லக்கூடிய சூரியன் உதித்தவுடனே மறைந்து போகிறதோ அதுபோல இந்த ஞானம் உதித்தவுடன் இருமைகள் எல்லாம் நீங்கி அத்துணையுமாக நானாகின்ற தன்மையை எப்படி அடைகிறாயோ அப்படிப்பட்ட தன்மை என்று அடுத்த சொல்றார் ஏகநாயகன் பதங்கள் போற்றி ஏக நாயகன் இருமையல்லாத ஒன்றாக இருக்கக்கூடியவன் என்று சொல்றார் தான் கைவல்ய முக்தி என்பதை எடுத்துச் சொல்கிறது பாடல் அதே இந்த பந்தமும் மோட்சமும் பார்க்கமாட்டா பரந்தமும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்றேனே இந்த நிலை எனக்கு இருக்கிறது என்பதை எப்படி சொல்றார்னா அது வந்து கற்பிக்கப்பட்டது என்று சொல்றார் எப்படினா ஒரு ஒரு குருகுலம் அந்த குருகுல பல மாணவர்கள் எல்லாம் இந்த காலத்து மாதிரி பெரிய விஷயம் தெரியுங்களா அறிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய தபஸ் வேண்டும் சாதாரணமாக இந்திரன் வந்து நானூறு வருடங்கள் மாடு மேத்துதான் இதை அறிந்து கொண்டான்னு கேள்விப்பட்டிருக்கும் அதே போல அகஸ்தியர் அகஸ்தியர் யார் குரு இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய பெருவரில் சீராக்கூடிய தன்மையுடையவர் நமக்கெல்லாம் இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர் இன்னும் எத்தனை கமண்டலத்துல கடலை அடக்கி காட்டியவர் அப்படிப்பட்ட அந்த அகத்திய முனிவர் கயக்கிரைவரிடம் போய் ஞானம் பெறணும்னு போறார் போன உடனே அவர் லலிதா சகசாம உபதேசம் செஞ்சார் இந்த லலிதா சகசநாமத்தை மறுபடியும் பாராயணம் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிலையை அடையக்கூடியது உடனே சரி இதை நம்ம குருநாதர் போய் கேட்டலாம் சொல்லி கயக்கரைவர்கிட்ட போறார் போய் சாஸ்தாங்கமாக விழுந்து எனக்கு இதுல ஏதோ குறை இருப்பது போல் தெரியறது முழுமையாக சொல்லிக் கொடுந்தோம் கேட்டார் அப்ப அவர் சொன்னாரா இல்லப்பா உனக்கு இது போதும் என்ன உனக்கு இது போதும் அர்த்தம் இருக்குது அகத்தியர் அல்லவா புடிச்சிட்டார் அப்படின்னா எனக்கு நீங்க அந்த முழுமையடைக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி காலில் விழுந்தார மூன்று வருடங்கள் அப்படி படுத்திருக்காரு மூன்று வருடங்கள் வாயே சொல்லி கொடுக்கல இவர் யாரு காய்கறி சொல்லிக் கொடுக்கல உடனே லோபாமுத்தரை வந்து அம்பாவினுடைய பக்தை அம்பாட்ட போய் கேட்டாங்களா அம்மா எனக்கு என்னுடைய கணவர் இங்க போனாரு எனக்கு விடிவு காலம் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க அப்ப ஹயக்ரேவர் சொன்ன வார்த்தை நல்ல காதில் கேட்டுங்க அகஸ்தியருக்கு யோகிதை இல்லை ஞானம் பெறக்கூடிய யோகிதை அகஸ்தியருக்கு இல்ல அதனால நான் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னார் தாண்டவராய சாமிகள் அகத்தியருக்கு பஞ்சதசி சொல்லக்கூடிய நீங்க அந்த மந்திரத்தை உபதேசம் செய்தார் அதற்கு பிறகுதான் அந்த ஞானம் கிடைத்தது மந்தரும் உமாறு பத்துவண்டிங்ட அவர் அனைவருக்கும் சொல்லு நான் இந்த கைவ நவதத்தை எடுத்து சொன்ன அப்படியே எடுத்துக்காட்சி என்ன சொன்னாரோ அதை பின்னால அத்துணையும் இரண்டு படலங்களையும் தெளிவாக எடுத்து காட்டினார் இதை படிச்சவங்க சொல்ற மாதிரி என்னுடைய கான்செப்ட் இது என்று அவர் சொல்லவே இல்லை சொன்னார் வழிவந்த இந்த யநீர்தர்கள் குணங்களில் நிறைத்து வைத்தால் கடைந்தே நின்ற கைவல்ய நவநீதத்தை பாருங்க கையில் வெண்ணிட்டு இதை அறிந்து கொள்வதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பாடமுறை மாறாமல் அப்படியே எடுத்து சொன்னேன் அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் மந்தர்களும் ஞானிகளாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை பந்தத்திலிருந்து முக்தி வரைக்கும் அத்தனையும் சொல்லிட்டார் அதே போல அதிகாரித்துவத்தை சொல்லிட்டார் அதிகாரித்துவத்தினுடைய தத்துவத்தை எடுத்து சொல்லிட்டார் ஆச்சாரியாரின் நிலையை எடுத்து சொல்லிட்டார் அப்படி பாடல்கள் எந்த விதமான இருக்கிறேன் இவங்களுக்கு தான் மாநாடு எடுக்க காரணம் அத்தனையும் நச்சரல்லாக ஒரே விஷயம் ஒரே ஒரு கைப்பிடியில அத்தனையும் கொடுத்துட்டார் பல பல கோணங்களிலே போல ஒரு உபநிசத்து ஒரு தாற்பயத்தை ஒரு பிரக்ரியாவை அந்த அவஸ்தாத்திரைய பிரியா என்றால் மாண்டுக்கியம் அப்படி ஒரு ஒரு பிரக்ரியா மட்டும்தான் ஒரு ஒரு உபநிசத்துக்கள் எடுத்து சொன்னது சில வி சில உபநிசத்துக்கள் பல பிரக்கிரியாக்களை எடுத்து சொன்னது ஆனால் அத்தனை பிரக்கிரியாக்களையும் ஒட்டுக்காக எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு கைவல்ய நவநீதமாக கொடுத்த அந்த தாண்டவரா சுவாமிகளுக்கு விழா எடுக்காமல் வேற யாருக்குங்க எடுக்கிறது அவருக்கு மாநாடு அந்த கைவல்யத்துக்கு மாநாடு நடக்காமல் வேற யாருக்கு நடத்த முடியும் அது போல ஒவ்வொரு டிஸ்டிக்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இது போன்ற மாநாடுகளை நடத்தி எளிமையாக அத்தனை பேரும் கைவல்ல நமனீதம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைநிறுத்தி ஆனந்தமுடைய சமுதாயமாக தெளிவுடைய சமுதாயமாக தேற்றமுடைய சமுதாயமாக அத்தனை பேரும் பாடுபடுவோம் என்று கூறி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான சிறப்புரையை ஆட்சியம் எடுத்திருக்கிறார்கள் சுவாமிகள் பொள்ளாச்சி பழனியப்பசாமியுடைய குருபூஜையில் ஆண்டுதோறும் நாம் அவர்களை சந்தித்து அவருடைய பிரசன்ஸ் அவருடைய மேடையில் இருக்கும் பொழுது நான் பார்த்து அவர்களுடைய பிரசன்ஸ் சொல்றதா சொன்னேன் நான் ஏன்னா அங்கு அவர்கள் அவ்வளவு அதிகமாக பேசவில்லை இங்கு கைவல்லிய பாடல்களை அதுவும் அந்த பாயிரத்தில் உள்ள ஏழு பாடல்களை மிகச் சிறப்பாக எடுத்து உரையாற்றி நமக்கு மிக மிக ஒரு பெரிய சிறப்புரையை தந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தொடர்ந்து சான்றோர்கள் உரையாற்றுவதாக அமைகிறது முதலிலே பிரம்ம வித்யாபீடம் திருவாரூர் அதன் தலைவராக உள்ள திரு வேணுகோபால் சுவாமிகள் அஷ்டவக்ரூட்டும் கைவல்லிய நவநீதம் என்ற தலைப்பிலே நம்முடைய பேச இருக்கிறார் மகிழ்ச்சியோடு அடிப்படைந்து எனக்கு ஞாபக சக்தி குறைஞ்சுக்கால கையில் சாவி வச்சுக்கிட்டு வச்சோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன் சமயத்தில் அந்த மாதிரி ஞாபக சக்தி இல்லாததுனால விட்டு போயிரு அதுக்காக கொஞ்சம் எழுதி வச்சா அதுவும் பறந்து ராஜவித்யா ராஜபுத்தியம் பவித்ரம் மிக புத்தமும் பிரத்யாவகமும் கத்துமோ வேயமு கண்ணன் சொல்றாரு பாருங்க சாமிக்கு சொன்னது ஒன்று ஞாபகம் வந்துது எல்லா கல்வியும் கூட இந்த வேதாந்த கல்விதான் நம்முடைய ஹிருத குகையில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பரிபூர்ணமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு உணர்வதற்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் அதாவது ராஜவித்யா ராஜகுக்யம் அப்படிங்கிறார் குக்கியம் தான் ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொல்றார் அப்போ ராஜவித்யா ராஜகுக்யம் பவித்ரம் ரொம்ப புனிதமானது உத்தோகமானது பிரத்யாவகமும் நேரடியாக பார்க்கக்கூடியது அனுபவிக்கக்கூடியது சுசுகம் இதை அலுவலிப்பதற்கு சுலபமானது அப்படின்னு சொல்றோம் ஏன் சுலபமானதுன்னு சொல்ற ரமண மகிழ்ச்சியை அந்த கடவுளை என்ன கா கடவுளை எும் ஒரு ஆத்மசக்தி உங்களிடத்திலேயே வகு சமீபத்தில் இருக்கு அதை உங்களால் பார்க்க முடியாதுன்னு நீ சொல்ல அப்படின்னா கண்ணுக்கு இமைகள் எவ்வளவு சமீபத்தில் இருக்கோ அந்த எவ்வளவு சமீபத்தில் இருக்கின்ற அதை பார்க்க முடியல கண்ணாது நம்ம முதுக நம்மளால பார்க்க முடியுமோ முடியாது இந்த அப்படின்னு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு மமதையினுடைய அகங்காரத்தினுடைய அடிப்படையம் பந்தனம் ததா அப்படின் எங்க நான் வந்துதோ அங்க நீ பந்தப்பட்டு இரட்டை ஆயிடுச்சு அப்படின்ட்டார் எதா நாகம் ததா மோக்ஷம் அப்படிங்கிறார் அசு எங்க நான் என்ற என்ன அனுப்பு உதிக்கலையோ அங்க தான் நாம் வந்து மந்தத்தை விட்டு இருக்கிறோம் சொன்னார் பத்தி உட்காத்திட்டுற ஏமாத்தி சமாதிச்சி கிடைக்கிற மாதிரி சமாதினா என்னிகிட சமாதிருமன் நஞ்சருந்தி பாழூர் அவர் வெள்ளன் பெருமாள் இவர் தெய்ஞான உள்ளதா சம்பந்த சாமிக்கு முப்பத்தி ரெண்டு சிஷியர்கள் அவர்களே ஒரு பிரதானமான ஒரு சிஷ்யர் அந்த தெய்ஞான சம்பந்த சொல் அதுக்குள்ள மறந்து அந்த ஞ ஞான உள்ள அவர் சொல்ற நீ அல்ல இந்த சரீரம் நீ இல்லப்பா நீ அறிவு நீ நல்ல அறிவுதானே பேரறிவாக இருக்கிற இந்த சரீர நாத்த சரீரம் மின்னல் போல கண்ணன் சொல்ற பாருங்க அஸ்மின் தேகே கௌமாரம் எவ்வளோ தேகாந்தர பிராப்தி ரஸ்தத்திய சொல்ற கௌமாரம் சின்ன குழந்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் வியாபாரமாக இருக்கக்கூடிய காளை பருவம் அதுக்கப்புறம் கல்யாண காட்சி பண்ணிக்கக்கூடிய அளவு மாறுதல் எல்லாம் செல்ஸ் மாறி மாறி மாறி மாறி வருஷும் வரும்பொழுது நம்ம டிஷ்யூஸ் வெவ்வேறா உண்டாக்குதுங்கிற நமக்கு தெரியுதா தெரியல சயின்டிஸ்ட் சொல்றாங்க அத கண்ணன் எந்த காலத்திலையும் இருக்க அஸ்மின் தேகே கௌபாரம் ஜரா ஜரானா ரொம்ப எனப்போ கன்ஃன் வந்துவிடுது எதை செஞ்சோம் எதை செய்தோ எதை செய்யலேங்கிறது மாதிரி ஞாபகத்து அந்த டோட்டேஜ்னு பற்றி நிட்டுட்டேன் ஜரா தேகாந்தர பிராப்தி இந்த தேகத்தை குடிச்சுட்டு வேற தேகம் எடுக்க போகிறது ஏன்னா சங்கல்பம் இருக்க வந்துட்டேன் இருந்தால் நிச்சயமாக தேகம் உண்டாகும் சங்கல்ப ரகிதனாக இருந்தால் அதோட சுத்த சங்கல்பிதம் எப்படி ஆகும் அங்கதான் ரொம்ப முக்கியமான சங்கல்பம் எப்படி எல்லாம் பார்த்து நம்ம ஏமாறோம் உடலை பார்த்து ஏமாறோம் இது ரெண்டும் துரோகிகள் வெயில ியார்த்த ரூபரச அதனால இது உனக்கு பெரிய எதிரி உன் பக்கத்திலே இருக்கான் அதனால் பி கேர்ஃபுல் சதா சொலமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா ஏமாத்துறதுக்கு ரொம்ப விஷயங்கள் உலகத்தை பார்த்து ஏமாறணும் மனிதனை பார்த்து ஏமாறுறோம் நம்ம உடலை பார்த்து எதோ கல் போட்டேன்னு நினச்சிக்கிறோம் எவ்வளோ ஒரு அபாசமான எண்ணங்கள்லாம் நம்ம கருத்து பாருங்கள் அதனால் இதில் போய் ஏமாத்துறதா எதையும் முன்னாடி முன்னாடியாக இருக்காங்க காவலனே காண்பறிய பேரொழியே என்ன அந்த சிவபிரானத்தை பாடி பாடி ஆனந்தமான ஒரு நிலையை நாம் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு வித வினோபா ஒரு தர நம்ம ஊருக்கு வந்தேன் நம்ம கோவிலுக்கு வந்தார் அந்த காலத்தில் அப்போ நானும் பிரம்மானந்தா அவரும் போயிருந்தாங்க வினோபா தான் எனக்கு ரொம்ப பிரியம் என்னன்னு கேட்டா உண்மையான ஒரு ஆத்மனை தெரிஞ்ச பரிபூர்ணத்துவம் அடைஞ்ச வரு அது என்ன தெரிய பாருங்க நல்லா தேக புத்தியா இருக்கு ரொம்ப பஞ்சு பஞ்சா போயிட்டு சரீரம் வாசாம் நவாணி கிரகநாதி நோ அபராணி சொல்றாரு அது இல்ல இந்த சட்டை கிழிஞ்சு போனால் வேற சட்டை போட்டுக்கிறோம் அந்த மாதிரி சரீராணி விகாயம் ஜீர்கி சம்யாத்தி நவாணி தேசி இந்த தேஹிங்கிர்தான் ஆத்மா தேகம்னா இந்த சட்டை சட்டை எந்த நேரம் விழுவனு யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் ரொம்ப அதை ஹெட்டியாக படிச்சு வச்சுட்டு இருக்கோம் அங்கே தான் நம்ம ஏமாறுற இடம் அப்போ ஒரு பெரியவர்கிட்ட நாம் ஒரு குருக்கிட்ட கேட்டால் தான் அதெல்லாம் பெருமை வெகு வாக்கியத்தை படிச்சுட்டு ஒப்பிக்கக்கூடாது எங்கள் சிவ எங்க எனக்கு குரு அமைச்சவர் கிரக சுவாமி அவர் பல்பொடி விதிக்கிறவர் ஸ்டேஷனில் பல்படி வைக்கிறவர்கள் அவற்ற நான் பேசிகிட்டு இருக்கிற போது என்னோட ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்க ஏய்யா உங்கள் ஸ்திதி என்ன அவரு ஸ்தி என்ன நீங்கள் அவற்ற போய் பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்பாரு உனக்கு மேல் பார்த்து புள்ளு தீர்மானிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிம்பிளாக இருப்பார் நாட்டுக்காக பெரிய சேவை செஞ்சுக்கிறது அப்பொழுது தமிழ் தமிழ்காரர்கள்லாம் இந்த சுதந்திர எழுச்சி இல்லாமல் இருந்த காலம் உள்ள காரனை பார்த்து தோசான தோசனா துறை துறைன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் அந்த காலத்துல தான் இருக்கேன் இந்த விழுச்சி ஏற்படுத்தினா தான் சரியாக வரும்னு சொல்லிவிட்டு கணகசாமி அவருடைய ஃபாதர் அவர் ஏட்டாக இருந்தவர் அவர் அந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு ஜனங்களுக்கு இந்த எழுச்சி அனுப்புறதுக்காக கிராமம் கிராமமாக போய் மறைந்திருந்து வெள்ளைக்காரருக்கு மறைந்திருந்து அவரோட பாரதியும் கூட அப்படி இருந்திருக்கார் கூட போயிருக்கார் நம்ம ஊருக்கெல்லாம் வந்திருக்கார் நம்ம பெரிய தனவந்தர் கொடுத்துட்டாங்க எந்த தியராஜம்மாதிரி யார்னு நல்ல மனுஷன் ஆயிரம் பேர் சொத்து உள்ள அந்த காலத்தில் அவர் என்ன பண்ண வருதுன்னா ரகசியமாக சாப்பாடுலாம் தயார் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு கொல்ல பக்கத்தில் அங்கே காடு அந்த காட்டில் வச்சு ராத்திரியில் அவங்க சாப்பாடு வெள்ளைக்காரங்க தெரிஞ்சால் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட காலத்தில் ரொம்ப அலங்கிகள் தெரிஞ்சு எல்லாம் செஞ்சவர் அதை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு அது சரித்திரம் ஆகிடும் அப்போ அதுக்கு ப்ரெசன்டேஷனாக வேதாரண்யம் வேதாரத்தின் இதெல்லாம் அவர் தெரியும் அவர் சொன்னார் ஒரு ஃபார்மை கொண்டு அதை கையெழுத்து கொடுப்பா அஞ்சு ரூபா நிலம் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா படம் கிடைக்கும் அப்போ ஐயாயிரம் ரூபா லட்சம் போகல ஏன்னா ஒரு பைசாவுக்கு நான் தான் உங்களுக்கு பூந்திக்கிறேன் ஒரு பெரிய பூந்திக்க இது வாங்கலாம் ஓ அப்போ சார் அப்போ சார் அப்போ சார் ஆ ரொம்ப சரி சரி சரி அப்படி நிறுத்திக்கிறேன் இந்த அஷ்டவே கதையை வார்த்தை சொல்லிட்டு இந்த அஷ்டவே கதை ஆமாம் வீத எந்தெல்லாம் எடுத்து னால பிராய ஒரு தந்தாய உலகத்தை பாக்கற சாட்சி ரூபமா அஷ்டவர்க சாட்சி ரூபத்தை தான் அதிகமா வலியுறுத்தி சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாதவன் சாட்சி சம்பந்தப்பட்டான சாட்சி கிடையாது ஆனால் அப்புறுவலாக அப்புறவராக பண்ணலாம் அதான போற்று சம்பந்தம் அதனால சாட்சி பாவத்தை தான் அவர் எடுத்துக்கிறேன் ஏகோ திருஷாசி சர்வசிய சர் முத்த பிராயோ பிராயோன்னா என்னை தந்த காலமாக நீ அது காலமே இல்லை எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யாரும் சொல்ல முடியும் காலத்தை நாம எல்லாம் வைத்து வச்சுட்டு சும்மா கால்குலேட் பண்ணிட்டு ஏமாற்றிக்கிறோம் சூரியன் ஒதுக்கிறத வச்சுக்கிட்டு மடையறத்தை வச்சுக்கிட்டோம் இட் இஸ் அது ஒரு மனச மனச தவிர ஒரு பெரியர் ஒன்றும் இவையே இல்லை அதனால இந்த மனசு நல்ல நாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் ஆஹா எங்கேயாவது என்று சொல்ல முடியுமா எங்கேயாவது பிகினிங் ஆனால் சொல்ல முடியுமா அதைப்போல் இந்த ஆத்மாவும் லெஸ் ஒன்றும் இதுக்கு எங்கே கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கிட்ட ஒரு ஆத்மா இருக்குது இன்னொருத்திட்ட ஒரு ஆத்மா இருக்குது அதுக்கு போக்குவரத்து சொல்றாங்க தாய்மாரவர் எவ்வளவு அழகா சொல்ற தாய்மான் வேற படிக்காம இருக்கவே இருந்த அவ்வளவு எவ்வளவோ சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க சொல்லி போச்சு அது மாதிரி ஏகோ திருஷ்டாசி மா இந்த புலன்களுக்கு அடிமைப்பட்டு உலகத்தை பார்த்து சரீரத்தை பார்த்து ஆசைப்பட்டதுனால வந்து விபரீதம் அந்த விபரீதம் போனா சாட்சித்தான் சம்பந்தம் இல்லை இவரே சொல்லப்படாது சொல்லப்படாது நம்ம சரியில் வச்சுக்கிட்டா அந்த வக்திகிற புத்தி வரும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும் பார்ப்பவனும் வேற யாரோன்னு நினைச்சுக்கிற நீ தான் பார்க்கற நீ தான் இந்த கண்ணால பார்க்கல கருத்தோட அகமுக பார்வைகள் அகமுக பார்வைகள் தான் தெரியும் வழி நடப்பவர்முகமாகனால் மகர் நகிருந்தாலும் குடியில் உள்வர்தான் சுடறதா இல்லையா அதனால நாம் அகமுக பார்வையிலே இருந்துட்டு போறோம் ஊர்முகப்பார்வை அந்தமுக பார்வை இல்லை நமக்கு அதுக்கு குறைவு நம்ம குருதான் நமக்கு துணை காட்டுறது எங்க சாமி என்ன சொன்னாங்க அப்ப சிறுத்தைமை பேருவாசிதவர் சிறுத்தை பேரூர் வாசியவர் கருத்தாய்மை கனகமக கனகமயமாக ஆகினவர் சாமி அப்படிப்பட்ட ஒரு மகா நவர் அப்போ அவர் சொல்வார் படிக்காதது மீன்பர் எந்த புஷும் படிக்காத முதல்ல என்பர் அனுபவத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் படிந்தார் அதே மாதிரிதான் வாசுபாத சாமி கடல் அவர் படித்தனா யாரும் படிச்சிருக்கவே முடியாது அப்படி படிச்சு சன்னியாசியா அதனால் நிறையா ஞாபகம் சக்தி அவர் இருக்கு தொண்ணூற்றாறு வயசில் இறந்தார் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நம்ம வருஷம் பிழகிருப்போம் ஞான கடன் அந்த மாதிரி நான் சொல்ல நிறையா கண்ணித்தேன் சுவாமி நிறுத்திக்க பத்து மனுஷனுக்கு செய்யலாம் அதில் நான் ரொம்ப சொல்ல ஆசைப்பட்றேன் ரொம்ப நிறைய இருக்கேன் விஷயம் சரியாது அடுத்ததாக நாங்கூர் வாசுதேவானந்த சுவாமியினுடைய பிரதம சீடராக அமைந்த நாங்கூர் ஆறுமுகம் சுவாமிகள் வந்து நம்முடைய ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் இங்கே நிரம்பி இருக்கின்ற ஆன்மஸ்வரமாகிய எல்லோருக்கும் என் மனம் கழிந்த உளம் கணிந்து நந்தியை தெரிவித்துக்கின்றேன் நான் நாங்கூரில் இருந்து வந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய குருநாதர் வாசுதேவானந்த சுவாமிகள் என்பவர் நாற்பது நாற்பது ஐம்பது வருஷம் நாகூரில் இருந்திருக்கின்றார் இங்கே வெளிநாடுகளில் இருந்து எல்லோரும் வந்து அவர்கிட்ட பாடம் கேட்டுவிட்டிருந்தார்கள் அவர்களோடு நானும் பாடங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இடஒது கொஞ்சம் வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தியாகராஜ சுவாமிகள் அவங்களை பற்றி என்னால் ஒரு ரெண்டு நிமிஷமாவது அவங்கள தோதனம் செய்யக்கூடிய நான் வேண்டிக் கொள்கிறேன் இது மாதிரி தியாகராஜ சுவாமிகள் நமக்கு கிடைச்சது பெரும்பாக்கியம் அவர்களால் தான் இப்பொழுது இந்த நிரம்பிருக்கின்ற கூட்டமே அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள் ஏன்னா எங்கே இருந்தாலும் நல்ல நிலையை உருவாக்கினவர் நல்ல நிலையிலே இதை உருவாக்கி இன்னும் அதிகமாக சிறப்பாக கொண்டு வர வேண்டும் இந்த ஆன்ம சொல்வத்தினுடைய நிலையை மக்கள் எல்லோரும் வெளிநாடுகளெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ரொம்ப அதிகமான ஆர்வம் அது மாதிரி பார்க்கவே முடியாது அது எப்படியோ காலத்தேவன் அவரை அடிச்சுட்டு போய்ட்டு சொல்ல முடியாத நிலையில் ரொம்ப வருத்தம் வருந்தக்கூடிய நிலைமை அதனால் அவங்க இந்த சாமி இருக்காங்களா ஸ்ரீ தாண்டவராபு சுவாமிகளுடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப குறுகிய எளிதானது ரொம்ப அவங்க எழுதிக்கிற செயலாம் ரொம்ப குறுகியது ரொம்ப நன்றாகவும் இருக்கும் அதோடு கூட என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத நிலையில் கூட நான் இங்கே வர்றது தான் இல்லை ஆனால் என்னுடைய மகன் அறிவழகன் இங்கே இருக்கிறது டாக்டர் அறிவழகன்னு பேர் அதுதான் எப்படியாவது நீங்கள் அங்கே வந்து கலந்துக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு கொடுத்து இங்கே எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு காரணமே என் மகன் தான் பெருமவொழில் யாம் அறிவதில்லை பெருமவொழில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் பேரல்ல அறிவறிந்த மக்கட்பேரல் அப்படின்னு வலுவின் சொல்லியிருக்கேன் அறிவறிந்த மக்கேர் அல்லவர் பெருமவர் தொழில் யாம் அறிவதில்லை அறிவெறிந்த மக்கட்பேரல்ல பிற என்ன அழகா அருமையாக எளிமையாக அந்த வல்லவம் கொடுத்துருக்கான் பாருங்க ஏன்னு கேட்டால் பல மக்களை பெறலாம் எல்லாம் ஒரு ஒரு திசையில் போகணும்னு சொல்ல முடியாத நிலையில ஆகும் அந்த அறிவு அறியறது இருக்கு பார்த்தீங்களா அந்த அறிவு அறியக்கூடிய நகை அது அந்த கொடுத்து வந்து பாக்கியம் உனக்கு இருக்கணும் அந்த வாக்கியம் இருக்குங்கிறதான்னு நினைக்கிறேன் அதனால தான் என் பிள்ளையா பேரும் அறிவு இருக்குன்னு தான் டாக்டராக நாங்கள் வேலை செய்துகிட்டு இருக்கேன் எனக்கே உடும் சிலை என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இல்லைப்பா நீங்கள் வந்து தான் தெரியணும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு வந்துருங்க இன்னும் பிடிச்சி எழுதிட்டு வந்துரு அதையனால நல்ல ந நிலையில் மக்களை உருவாக்கணும் நல்லதை போதிக்கணும் போதித்து நல்ல நிலையை நாடும் நல்லா இருக்கும் நாமும் நல்லாயிருக்கும் எல்லா நிலையிலும் நல்ல உருவாகும் அதையனால பெரியவர்களை பற்றிய தாண்டவராஜ சுவாமிகள் இருக்காங்கன்னா சாதாரண செயலில் எழுதியிருக்காங்க கொஞ்சம் பொதுவாக எல்லோருமே மனப்பாடம் கூட படிச்சுட்லாம் கொஞ்சம் ரொம்ப எளிய முறையில் அவங்களுடைய செயல் இருக்குது எடுத்து ஏம்புறதுக்கும் புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கும் எளிமையாக இருக்குது ஆனால் கொஞ்சம் அதை ஏதாவது கொண்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டோம்னா இதே இடத்துல இன்னும் விரிவாக மாலை போல் நல்லா விரிவாக பெறும் நான் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அதுதான் நான் வந்து நாகூரில் வாசுதேவானந்த சுவாமியுடைய மாணவனாக இருந்தவன் தான் இருந்துகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எல்லாம் அவங்களோட படக்கம் உண்டு எனக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து அங்கே இருந்தாங்க ஒரு மடம் ஒன்று ஸ்தாபனம் பண்ணி ஏன்னு கேட்டால் இவங்க வாசுதேவானந்த சுவாமிகள் என்பவங்க இப்படி தென் திசைக்கு போட்டு அப்படி நடந்து நாங்கள் ஊர் பக்கம் போய் அப்படியே போயிட்டு வரும்போது சீனிவாசன் முதலியார் என்பவரை சந்தித்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சரி எங்களுக்கு உள்ள ஞானத்தை நீங்கள் இங்கேயே தங்கி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசம் விளையாடுற ஒரு பேர் ஒரு மடத்தையும் கட்டி கொடுத்து அவர் நல்ல மாதிரி அங்கேயே வச்சு சொல்லி கட்டிக்கிட்டு அவங்க ரொம்ப நாள் வரலையும் ஆதரிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்க அங்கே சாமி வீட்டு கேட்டவங்களாம் இங்கே கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப உயர்ந்த ஞானத்தில் ஒரு ஓடு ஏதோ ஒரு பொற்றோ அது இது எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை போதைக்குங்கிற ஒரே உள்ளத்தோடு அங்கே தங்கி தான் இருந்தாங்க அது அந்த மாதிரி இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நான் சிங்கப்பூர் போக வேண்டிய நிலைமை இருந்தது அவங்க வீட்டு தான் நான் சிங்கப்பூர் போயிட்டேன் அங்கே போன பிற்பாடு சாமிக்குங்க எனக்கு ஒரு தொடர்பு ஒன்று ஏற்பட்டு இருந்தது அதில் கடிதங்கள்லாம் எழுதி விட்டுருக்கும்போது அவங்க ஆன்மீக பொருள்கிற கைவல்லியங்கள் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு எனக்கு ஒரு பத்து கடிதம் இதெல்லாம் நான் எங்கள் நண்பர் நான் அவங்க சிங்கப்பூரில் இருந்ததுனால அவங்கக்கிட்டேயும் கொடுத்த இதை பெரியவர்களை காண்பது நல்லது சொல்கிறது கேட்கறது நல்லது நல்ல நிலமையாக உருவாக்கிட்டு போகணும் அந்த சிறைய சரீரத்தை வீணாடிச்சுட்ட கூடாது அப்படின்னு அவங்களையும் படிக்க சொல்லி அவங்களும் இதெல்லாம் கேட்டு அதான் படித்து இதே மாதிரி ஒரு முப்பத்தெட்டு கடிதங்கள் எழுதியிருக்காங்க எனக்கு அப்போ நான் மற்ற நண்பர்கள் உருவாக்கினோடனே அவங்க அவங்களுடைய பேருக்கு இவங்க எல்லோருமே ஒரு நாலஞ்சு பேருக்கு தனித்தனி கடிமாக கடிதத்து விட இருந்தாங்க இந்த கடிதங்கள்லாம் ஒன்று சேர்த்தால் சொறுபாக புக்கை வெளியிட்டேன் அதில் வந்து நல்ல நன்மைகளை போதிக்கக்கூடிய நிலைமையில் நல்ல மாதிரி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அவங்க காலமாகிட்டாங்க அதுக்கும் பிற்பாடு தானே குறு புரிசாக அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தஞ்சுன்னு அந்த டைத்துலேயே அவன் இப்போ அங்கேயும் அவன் எங்களுக்கு அது மாதிரி வந்துக்கிட்டு இருப்போம் இந்த கைவல்லியத்தை தான் முதல்ல கையாண்டு தூங்கும் சுகம் அது பிரகமான சுருதி பொருள் வழி துழுவோர்கள் தாங்கும் மலரனை நன்றாக சில சம்பாதிப்பு தான் நோக்கம் சம்பாதிப்பு தான் நோக்கம் சம்பாதிப்பு தான் நோக்கம் தூங்கும் சுகம் சுகமான சுருதி பொருள் வழி துளுவார்கள் தாங்கும் மலரனை நன்றாக சில சம்பாதிப்பது தான் நுகம் இதை மாதிரி செய்யலாம் கூட சில தான் இருந்தது அது அந்த மருந்தையை போனதுனால் நான் எடுத்து உங்களுக்கு வரமாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது உங்களை பார்த்தது உங்கள்கிட்ட வந்து உங்களும் உங்கள் உங்களோட எல்லாேருக்கும் இங்கே வந்து இதை நல்லா வளர்ச்சி நடை செய்து நல்ல மாதிரியான நிலையில் உருவாக்குங்க இது மாதிரி தாண்டவர ஆறு சுவாமி கொடுத்தது மாதிரி எளிய முறையில் எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப அருமையான நிலையில் ரொம்ப எளிய முறையில் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை வாங்கி கொஞ்ச நாள் நல்லா படிங்க எல்லாேருக்கும் ஒரு புஸ்தகம் வேணும் இதை நல்லா விரிவாக்கி நம்ம எல்லாம் இதை நம்ம உயிரோடு இருக்கிற வரையிலேயே என்னெல்லாம் வழிபட்டு நல்ல மாதிரியே நல்வழியில் நாம் நடக்கணும் என்பதோடு என்னை சுற்றியை முடிச்சுக்கிறேன் நான் அதிகமாக செய்யறது எல்லாமே இருக்குது அதனால் அதிகமாக பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் என்னால் உங்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் சுவாமி தவையா ததைவார்ந்த அவர்களுக்கு சுவாமி மையப்ப சுவாமிகள் கொண்டாடை போடுவார்கள் ஆறுமுகம் அவர்களுக்கு மையப்ப சுவாமிகள் கொண்டாடை போட்டு இருக்கிறது அவர்கள் வேணுகோபாலி அவர்களுக்கு சுவாமி மையப்ப சுவாமி அவர்கள் கொண்டடைபது கைவிழித்தை எழுதியது ஒரு பாரம் ரெண்டு பாரம் ரெண்டா இருந்தது திருவாரூர் தட்சிணாமூர்த்தி மடத்தைச் சேர்ந்தவர் இந்த கைவல்ய நபிரீத பெருமன்றத்தோடு மிகுந்த தொடர்புடையவர் இந்த சமாதி ஆலயத்தை இப்பொழுது இருக்கிற அளவில் நிர்மாணித்த மகா கோவிந்த சாமியுடைய நேரடி சீட கைவல்ய நபரீதத்தை மகா கோவிந்தசாமிய பாடம் கேட்ட சிறுடன் அவர் இப்பொழுது நம்முடைய அவருடைய கருத்துக்களை ஒரு சில பணித்துறை பகிர்ந்து கொள்வான் பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தண்ணில் எண்ணிலங்களிலும் மிக்க எண்ணிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அருகும் ஏகநாயகன் பதங்கள் போட்டி உலக முதற்பதொருளை உன்பர்க்கு அகதாம் பொருளை போதிய ஆகமத்தின் உட்பொருளை பத்தறிய பத் பற்றிய பெரியோர்கள் பரவிய வான்பொருளை அகில அழைத்துகளை முறை கடலாகி உதித்து ஒடுங்கும்போல் அகில அன்னிடமும் உதித்து ஒடுங்கும் அதன் மூரப்பொருளை இழகிய சற்குருவாகிய பொருளை எங்குமாங் பரம்பொருளை யாமும் குதிப்போம் காலம் குறுப்போச்சு அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுறாங்க முக்கியமான கருத்தை மட்டும் பேச்சுட்டு விட்டுடுறான் இந்த இந்த கைவள்ளிய மாநாட்டில் சாமி சொன்னாங்க கைவள்ளி ஏன் சிறப்பு பெரிய சிறப்புன்னா மந்தரும் உணரும் மாறு பத்து சொல்கிறேன் சாதாரண மக்களும் இங்கே இந்த கைவல்லியத்தை உணர்கிறதுக்கு உணர்றத்துக்காக தான் அந்த இந்த கைவெல்லிய வந்து நான்கு அதிகாரி இல்லை நான்கு அதிகம் பாமரர் விஷயி சின்னாசு முத்தர் இதில் பாமரால் இது ஆக முடியாது விஷயினாலேயும் இதை அறிய முடியாது கிங்காசுனால்தான் பெறலாம் முத்தருக்கு கிடையாது அதே மாதிரி இங்கே இந்த மாநாட்டில் வந்து கோவில் கோவில் கோவில் ஆதினத்திலிருந்து திரு மகா கோ மகாதேவ சுவாமியினுடைய திரு மகா சிவ கோவிசாமியினுடைய சிஷிய ஆகிய காத்தப்பெருமாள் திரு மெய் கோவில் மகாதிபதியுடைய திரு மேசாமி அவருடைய பாதா பயங்களையும் இங்கு நான் இது நாளை பேச இருக்கின்ற திருப்பள்ளூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் பரமாச்சாரிய சாமிக்குரிய ஆதினியுடைய பாதா பயங்களையும் இங்கு ஒரு சாதுக்களாயும் குருமார்களாயும் சிஷியர்களாயும் குழுமியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இதனுடைய திரிகரணங்கள் வளர்ந்து மகிழுடன் உரையை துவக்கினேன் சொன்னாங்க இந்த ஞானந்தான் வருவது எப்படி என்றாக்கால் இடைவிடா விசாரத்தால் வந்தடைந்தது விசாரம்தான் ஏதெனில் மனாதியாம் சரீரத்தில் நான் எது சித்து எது இரண்டும் கூடும் பந்தம் எது வீடு ரெண்டு உஷாவுதலே விசாரமாகும் இதோடைய அர்த்தம் தான் இப்ப சொல்றாங்க நிறைய டைம் ஆகிடும் எல்லாருமே கைவளியம் படித்தவங்க தான் இதை வந்து உள்ளர்த்தம் சொல்லணும் இது அனுபவத்தில் இருக்குது இந்த அனுபவத்தை அர்த்தம் சொல்கிறாரு தான் இதுக்கு நேரம் ஆகி எல்லோரும் கேட்கக்கூடிய டைம் இல்லை பத்து நிமிஷத்தில் அனுபவத்தை சொல்ல முடியாது சுய அனுபவத்தை சொல்லணும் இது பரவாயில்ல இதனுடைய அர்த்தத்தை படிச்சுக்கேன் இதனுடைய இது அடுத்தது இந்த இன்னவார அந்த பெருமைத்தை அறியும் இலக்கம் இலக்கணத்தால் வேத சொன்ன ஞாதம் இது ஞானம் விசாரத்தால் வரும் அன்னதான சுருதுணில் படித்தாலும் அன்னதானங்கள் செய்தாலும் மந்திரங்கள் ஹோமங்கள் ஆசாகங்கள் என்ன செய்யணும் இவைகளால் தன்னை காண்கின்ற அறிவு வராது பார்க்குங்க ரெண்டாவது எவ்வளதோ இந்த நக நாவரிக உலகத்தில் எவ்வளதோ வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கைவல்லிய மாநாட்டுக்கு எப்போ வந்தீங்களோ அப்பவே எல்லோருமே முதல் பூமி வந்துட்டீங்க முதல் பூமி என்பது சுபேட்சை உங்களுடைய அந்த தன்னை நோக்கி திரும்பி விட்டது எதை நோக்கி திரும்பி விட்டது தான் பிரம்மகார விருத்தியா வந்துவிட்டது அந்த விருத்தி வந்து இந்த திருசியத்தை காட்டும் அறிவ அறிவு பொருளை காட்டக்கூடியது அந்த அந்தகார்த்து அந்தகார பிரம்மகாரி தன்னை நோக்கி நாக்கு எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே நீங்க ஜீவன் முத்தருதான் முதற் வந்தாலே முற்றும் உணர்ந்த வந்ததுதான் அதில் நான் கைவேள்ளத்தில் ஒரு பாட்டு பார்க்க இப்பு இப்பு ஞான பூமி ஒன்றிருந்து அடைந்திருந்தாரால் மிளச்சாரானாலும் முத்தர் ஒரு மெய்யே தற்புரை என்றவர் கெடுவார் மறைவான ஞானையே சங்கியாதே செற்புரை விடமாக அகம்பிரும்பம் என்று இருந்த தெரிந்தாயேங்கிறார் இந்த முதல் பூமிக்கு வந்தாலே அந்த கரணம் திருடி விட்டு திரும்பி இஞ்ச தான் வரும் திருப்பி அந்த கரணம் போகாது எப்படி காந்த சிலை மேல அந்த ஊசி வந்ததோ இரும்பு ஊசி திருப்பி திருப்பி துள்ளி துள்ளி இஞ்சு அங்கதான் காந்த சிலைக்கு தான் போவோம் அது மாதிரிதான் இந்த எப்ப உங்களுடைய அந்த கரணம் வந்துச்சோ நீ எல்லாரும் ஜீவன் தான் நிச்சயம் அந்த ஜீவன் முத்தி கிடைக்கும் அடுத்தது ஒண்ணு ஓய்ந்த கனவில் கண்ட படங்களை ஓதுவா பாதனையால் ஆழ்ந்து அறிந்தவன் செப்புவன் ஆபாசனமாக மனப்படுவான் வீழ்ந்த உடல் போவலும் சிதாபாசம் விவகாரம் தொடரும் இதுக்கெல்லாம் இந்த அர்த்தங்கள் எழுதி ரொம்ப நுணுக்கமா சொல்லணும் அனுபவத்தை சொல்லணும் எனக்கு இப்போ சொல்லணும்ல இந்த பாட்டை மட்டும் வச்சு படிச்சு பாருங்க திருப்பி படிங்க அதாவது இது என்னன்னா நம்ம எல்லாரும் வந்து உடனே என்ன நினைக்கிறோம் உடனே சாட்சாக்கார ஆடணும் உடனே முத்தி வந்துடும் உடனே இந்த ஆனந்தத்தை அடிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்ம எத்தனையோ கோடி ஜனங்கள் பிறப்பெருப்பு கிடந்து பல கோடியுடைய புண்ணிய மேலித்தான் இந்த பிறப்பு வந்திருக்கு இந்த பிறப்பு வந்திருக்குன்னா நீண்ட நாள் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுடைய இருவினை ஏற்பட்டாதான் இது வரும் எப்போ இருவினை ஒப்பு ஏற்பட்டது வந்து நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க இந்த இங்கே வந்து வந்திருக்கிறதுனால இதை கேட்கறதுனால இந்த சத்சங்கத்தில் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கும்போதே நீங்கள் ஜீவன் முத்தர் தான் கிடையாது அதாவது கனவு எப்படி நீங்கள் இது வந்து எவ்வளோ நாளும் இங்கே பேசாமல் உங்களுக்கு சாட்சா்கார வாராட்டாலும் எப்போ சரீரை விழுதோ அந்த சரீரம் விழும்போது உங்களுக்கு ஜீவன் முத்தி தன் சொருபத்துக்கு தான் போகும் துரிம துருவமாய் உருவா இந்த சொருபத்தில் இருந்து போகும் இந்த அந்த ஜீவாத்மா இது மறுபடியும் பிறப்பிருக்காது அது தன்னுடைய சொருபத்தில் ஒன்றி போயிடும் அடுத்து என்னுடைய சப்ஜெக்ட் வந்து எனக்கு வழங்கப்பட்ட சப்ஜெக்ட் ஒண்ணு கைவல்யமும் நிறைய பேர் இருக்காங்க அதனால அவங்களுக்கும் சில இதை சொல்றதுக்காக இது இருக்கையாகவே இந்த நெய் கண்டத்தை இந்த இந்த சிவஞான போதத்தை பேச வேண்டிய வச்சுக்கிட்டாரு அதை கேட்டுக்கிட்டுதான் கொஞ்சம் தலைப்பை கொடுத்துட்டாங்க முதல் பாட்டிலேயே சொல்றாரு இந்த உலகம் அவன் அவள் அது என ஒடுங்கி மலத்துலதான் மும்மலம் இந்த மலம் எப்ப வந்து அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தம் கிடையாது அது எங்க இருக்கு அதுல பிரிமத்தில் அதுக்குதான் இருக்குது அங்க இருந்துட்டு தான் திருப்பி உலகத்தை படைக்கும் எப்ப வருதுன்னா மூன்று வாதம் சொல்றாங்க அஜாதவாதம் சிஷ்டி சிஷ்டிவாதம் திருஷ்டி திருஷ்டி மூன்று வாதங்கள் இருக்கு அதாவது மனத்தை மனசு எண்ணும் போதே உலகம் தோன்று உலகம் நினைவு தான் தோன்றுது நினைவு எங்கன்னு விசாரிச்சு பார்த்தா சொல்வது தான் இருக்கும் அதான் சொல்றாரு கைவிழித்தல மனத்தினால் எண்ணித்தா தந்தது இந்த உலகம் இன்னத்தின அநேகம் எழுப்பது அருகில் உண்டோ அது கைவில் வீடு காட்டாரு அதுதான் என்றாக்கால் அனாதியம் ஜீவரெல்லாம் பொதுப்பான சுருத்தி போல பொருத்தம் அபித்தனி இது கால ஈசனு உட்பால் வாய் அலே முது முனம் விட்டு முக்கணம் கேத்தா மயம் எப்படி உலகம் தோன்று இருக்கு மாய இந்த இது மாயங்கிறது அதை எல்லாம் சொல்றோம் நம்ம இதுல மாயம் சொல்றோம் மூலம் அதே சமயத்தில் கேதாத்திர மகிழ்ச்சி இறை ஆற்றல் இது அதே இன்னொருத்தர் வந்து அருள் சக்திங்கிறாங்க சிவசக்திங்கிறது அங்கதான் இருக்குது அது மாதிரி இந்த இதுல வந்து இதுல பத்தாம் யூத்திரத்திலும் ஒன்று சொல்லுறாங்க பத்தாம் யூத்துல அவைனே தானே ஆகி ஏகனாகி இறைவன் அண்ணெறி ஏகனாகி அண்ணறி இறைவனின் வல்பனி அன்பேங்கிறார் இந்த ம மழம் வந்து மும்மலம் எப்படி வந்திருக்குன்னா எப்ப நிற்கும்னா நம்மள்கிட்ட இருக்கிற இந்த உபாதி எப்ப போகும்னா எப்ப எப்ப இந்த உபாதி போகும்னா எல்லா செயல்களும் ஈசன் எல்லா செயல்களும் ஈசன் செயலே எப்ப யாருக்கு ஒரு தடஞானம் வந்ததோ அப்ப இந்த மும்மடம் போய் முத்திக்கு வரும் முத்தி என்றால் வேற ஒன்று கிடையாது தன் சொல்பத்தை அடையிறது தான் முத்தி தன் தன்னை அடையிறது தான் முத்தி வேற ஏகம் பரிபூரணம் சுயந்தர காசம் அங்க சைதன்யம் அதாவது ஏகம் பரிபூரணம்னா அந்த அந்த ஜோதி தான் பரிபூரணமா அந்த ஜோதி தான் இந்த உலகத்தை காட்டுது சித்து அதான் சித்துங்கிறது அறிவு சித்து எப்படி உண்டாது வெளிச்சத்தினால உண்டாவது அது எப்படி இருக்குன்னா ஒரு வெளிச்சமாதான் இருக்கு எல்லாம் ஒழுங்கிய நிலையில எப்படி இருக்குன்னா மிகவும் நுண்ணிய இந்த மயிர்காம்ப கிணப்பங்களுடைய ஒரு பங்கா தான் இருக்குது இந்த உடம்பு ஒழுங்குனதுக்கு அப்புறம் அது ஒண்ணு கிடையாது அது பிரகாசிச்சுட்டு இருக்கு இந்த பத்தாம் நட்சத்திரத்துல அதே மாதிரி இருக்கு நான் வந்து இன்னும் இந்த விரிவாவுக்கு பேசணும்னா முடிச்சிருந்தாங்க நிறைய இது எப்படி இந்த கைவிதோ அதே மாதிரி அந்த அதுல உங்க ஒரு பாட்டு சொல்லுது ஐம்பது பேரின் வளர்ந்தனே ஐந்தனி ஐந்தனை தன் முதல் குருமார் தவத்தில் நுழைத்து மின் அறன்களை செல்லுமிங்க அங்க அந்நிய மின்மை காட்டு அந்நிய அடுத்த பாட்ட சொல்றாரு காணும் கண்ணு காற்று காணும் கண்ணுக்கு காற்று மூடும் போல் காண உள்ளதை கண்டு காட்டும் அயரா அன்பின் அரண் கிளைமே அங்க எடுக்கிறார் அனநியமா இருக்குது அப்புறம் அந்நியமாக இருக்குது எப்படி இந்த உலகம் சிருஷ்டி ஆகும் போது எதிர்முகம் ஆகுது அனநியம் எதிர்முகம் ஆயிருக்குது போது அனநியமா இருக்குது அது கடத்தி பாட்டில் கல்வி மால நேயம் மலிந்த ஒரு அன்பரோடு மழி மாலர நேயம் அழிந்தவர் வேலமும் ஆலயம் தான அரண்யத்தோடு தொழில் இது பாசனாசத்துக்கு ஜீவன் முக்தி அடைஞ்சதுக்கு பிறகும் ஐந்து புலன்கள் வந்து ஏன்னா புலன்களை வந்து பகிர்முகமாக தான் அனுப்பிச்சுட்டாங்க ஈஸ்வரன் பகிர்முகப்படும் போது புலன்களை வந்து புலன்களை நோக்கி போய்டும் அதை இதுக்காகத்தான் இதேமாரி சச்சங்கத்துக்கு வந்து இந்த இந்த நல்ல வார்த்தை சச்சங்க வார்த்தைகளை கேட்கும்போது அந்த பாசனா மலங்கு நெருங்கி அந்த இந்த பாசங்கள் ஆர்வம்தான் பாசம் அபவாதம் இது முக்கி அந்த அப்போ ஆர்வம் நீங்கி போனிச்சு நோய் பந்தம் நீங்கி ஆர்வங்கிறது வரவுல பந்தம் தான் எப்போ பந்தம் பந்தம் நீங்கி போனிச்சோ அப்பயே நீங்கள் முக்கியம் வேற ஒன்றும் இல்லை நீங்க எல்லாம் தத்துவ ஞானம் பெற்றீங்க அதான் கடைசி பாட்டை சொன்னாரு சிஸ்து நான் இருந்தவரும் எதாவது மரவாதி இருந்தால் எத்தனை எண்ணினாலும் எது செய்தாலும் என்ன நித்தனை உணர்ந்த பின் நிற்கின்ற கனவோல் அத்தனை ஆனந்த அப்படியும் அது அதுல வந்து ஞானம் தத்துவம் ஞானம் எல்லாருக்கும் அந்த அது விசாரத்தால வரும் விசாரம் பண்ண பண்ண தான் ஏன் சில பேர் நம்ம ஒன்றும் கிடைக்கலனு விட்டுட்டு வேற என்ன அது எங்கள் ஒரு மயில் சாமி இருந்தார் இதில் இந்த தஷனா திருத்தல அவர் சொல்ற கரண்லேடி நியாயர் மேலே போய் திருப்பி கீழே விடுது இப்படி கொஞ்சம் தூரம் வந்து சை சுட்டாங்கன்னா அங்கே போகிறது அங்கே போகுது இப்போ வேற சிஸ்டு தான் அப்படி இப்படி போக திருப்பி திருப்பி ஓடதான் இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியம் திருப்பி போய் வரக்கூடாது எப்போ நான் இந்த ஞானம் எப்படி வரும்னா கர்மத்தால் வராது பக்தியால் வராது யோகத்தால் வராது ஞானத்தால் தான் வரும் போன ஜென்மங்கள் செய்த புண்ணிய பாகும் ஞானம் எழில் விசாரமே என்றில் நான் புண்ணியம் ஷாகும் ஆனதம்பெனை விசாரித்து ஞானத்தை மறுபாக இருக்கிற பக்தி கர்மம் இதெல்லாம் வந்து எது பண்ணா மனசை முத்திய கொடுத்துடாது எது முத்தியை கொடுக்கணும்னா ஞானம் தான் கொடுக்கணும் இந்த ஞானம் எப்படி வேணா விசாரம் எப்ப ஞானங்கிறது அறிவு அறிவு அறிவு வந்ததுக்கு அப்புறம் அறியாமல் இல்லாமல் அதனால இங்க புரிஞ்சு இருக்கிற எல்லோருமே ஜீவன் முத்தர்வு தான் எப்போ இங்க வந்துட்டீங்க முதல் வந்துட்டீங்க எல்லாம் ஜீவன் முத்தர் தான் முத்தர் தான் எல்லாருமே யாரும் நினைக்க வேண்டாம் சாட்சாதாரம் அடைக்கணும் வேண்டியில்லை கடைசி நேரத்தில் அது அவங்களுடைய பூர்வ புண்ணியம் பொறுத்து தான் இந்த பிரார்த்தைக்கு இந்த கிடைக்கும் இந்த ஜென்மத்திலே கிடைக்கணும் அடுத்த நிமிஷத்தில் கிடைக்கும் எப்போ சொல்ல முடியாது அவங்களுடைய பாடுபடுறதுக்கு தவிர வைராக்கியம் என்ன அபியாசம் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டீங்களோ எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் கிடைக்கும் பிரார்த்தனை தான் உடனே கிடைக்கும் சாமி சுத்தபிரமாக இருக்கலாம் அக்னீஸ்வரம் அப்படின்னு சக்தி இருக்கும்போது ஒருத்தர் புத்திகழ்ச்சி போய்டு இதெல்லாம் அவ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாடுபட்டதுக்கு தான் பலன் கிடைக்கும் எல்லோருமே இந்த பந்தத்தில் இருந்து அடையா இது என்று சொல்லி முடித்திருக்க அருப்புக்கோட்டை மலையர் செங்கோல் வேதாந்த ஞான சபை தலைவர் கைவல்லி கந்தசாமி உள்ள தலைப்பில் கணவரை கரையேற்றிய கார்கே என்று கருத்து பேச வேண்டும் இப்பொழுது காத்தபெரும சுவாமிக்கு டாக்டர் அறிவுழகன் அவர்கள் போராடை கோரிக்கிறார் கைவல்யம் கந்தசாமி அவர்கள் அருப்புக்கோட்டை வேதாந்த அவர்களிடம் நாங்கள் ஒரு பத்து வருடமா வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கிறோம் ஐம்பது வருடமாக கைவல்ய நூலை அவராகவே படித்து பல்வேறு இடங்களிலும் சென்று பேசியும் உணர்ந்தும் அவரை கைவல்யம் கந்தசாமி என்று அழைக்கிறார்கள் மிகச்சிறந்த வேதாந்த கணவனை கரையேற்றிய காரிகை என்ற தலைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ற மனைவி இருவரும் பிரம்மத்தை உணர்ந்து தன்னை உணர்ந்து ஜீவன் முக்த ஞானியாகிறார் மேலும் தான் விசாரம் செய்து அஷ்டமாசித்திகளையும் கைவரப்பெறுகிறாள் சிகிச்சுவஜ ராஜா இரண்டு பேருடைய வாழ்க்கை நிலையிலே இருக்கும் பொழுதும் இவளுடைய அந்த உள் உணர்வின் ஞானம் உடலிலும் அது பேரழர்காக மிளகுவதை பார்த்து இவன் வினவுகிறான் இவ்வளவு அழகாக மீண்டும் தெரிகிறாய் எப்படி என்று ஆகவே அவள் தான் ஜீவன் முத்தையாக இருக்கிறேன் ஆகவே அதன் மிளிர்ச்சிதான் இந்த உடலில் உள்ளதன் என்று வெல்லும் இவன் அதை எள்ளி நகையாடுகிறான் இருந்தாலும் அந்த ராணியானவன் மனைவியாக மட்டுமில்லை குருவாக இருந்து இவனுக்கு உபேசம் இவன் அதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் அதை உதாசீனப்படுத்துகிறான் பின்னர் இவனுக்கே வாழ்க்கையில் ஓர்ப்பு ஏற்பட்டு காட்டிலே சேர்ந்து ஞானம் பெற வேண்டும் என்று தவம் செய்ய செல்கிறார் ஆண்டுகள் தவம் செய்வதற்காக இருந்து காட்டிலே செய்கிறார் இவள் தன்னுடைய வலிமையிலே மேலே பான்வழியாக சென்று அவரை பார்க்கிறார் அவனுடைய வருங்காலத்தில் எப்படி இருக்குன்ற தன்னுடைய சக்தியின் மூலமாக உணரும் பொழுது இன்னும் ஞானம் பெறும் நிலையை அடையவில்லையே என்று தன்னுடைய நாட்டுக்கே திரும்புகிறாள் பதினெட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு இவள் அவனுக்கு தன்னுடைய கணவனாகிய சிகிச்சை வச்சிருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கும்ப முனிவன் என்ற வேடத்தில் சென்று ஏனால் மனைவியாக சென்றால் அவன் அதை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஆண் வழிவந்தாக்கி கும்பமுனிவன் என்று நாரதனுடைய புத்திரனாக சொல்லி அவன் முன்னே தோன்றி அவனுக்கு உபதேசம் செய்கிறான் அவனை உணர செய்கிறான் சர்வ தியாகம் நீ நாட்டை விட்டு வந்ததே தியாகம் என்று தியாகம் பண்ணவே அவன் உள்ள பற்றுதல் எல்லாவற்றையும் தியாகித்துவிட்டு நான் தியாகி ஆகிவிட்டேன் தவம் செய்வதற்காக வைத்துக் கொண்ட சாமத்திரிகைகள் எல்லாம் அந்த கமண்டலம் எல்லாவற்றையும் அவனுடைய உடை முதல் கொண்டு எரித்துவிட்டு நான் இப்பொழுது சர்வோபரி தியாகி ஆகிவிட்டேன் இல்லை இன்னும் தியாகம் சரோபரத் தியாகம் அல்ல மலை உச்சியில் ஏறி தான் கீழே விழுந்து தன்னுடைய உடலை அழிக்க நினைக்கிறான் அப்படி சொல்றார் இது நீ சர்வம் அல்ல நீ உடலை அழித்து ஞானம் பெறுவதற்கு ஒரு அதிகாரி இல்லாமல் போய்விடுவான் உடலை அழிக்க கூடாது நீ சர்வம் என்பது சித்தத்தை உன்னுடைய மனதை இல்லாமல் அந்த கரணத்தை தியாகம் பண்ணுவதே சர்வத்தை தியாகம் என்று அவனுக்கு உணர செய்து ஞானம் வர செய்கிறான் எல்லாவற்றையும் அடைந்தாலும் இந்த போக போக்கியங்களை புசித்தாலும் மனதை இல்லாமல் செய்தால் அந்த கணத்தை இல்லாமல் செய்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆவான் என்று மிக தெளிவாக அவனுக்கு உபதேசம் செய்து அவனை கடை அது கணவனை கடை காரிகை என்ற முறையிலே சூடாலை என்ற ராணி சிகிச்சைஜன் என்ற மனனுக்கு உபதேசம் பண்ணிய கருத்தை எங்க ஐயா வந்திருந்தா மிக தெளிவாக அரை மணி நேரம் கொடுத்தா போதாதுன்னு சொல்லுவாரு இதே கருத்துல அவர் எழுதியதை கணபதி பத்திலிருந்து இலவசமாக வெளியிட்டிருக்கிறார்கள் நான் அதை ரொம்ப ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் அந்த கடத்தை இல்லறத்தில் இருந்து கொண்டும் மோட்சம் ஞானம் அடைய முடியும் என்பதற்கு இந்த சூடாலை சிகித்து வச்சன் சிகித்து ராஜா சூடாலை இந்த ராணி அவருடைய அந்த ஞானம் கதை ஞான உள்ள ஒரு கதையாகும் இதை நிறைவு செய்து இப்பொழுது நூல் வெளியீடு ஐயப்ப ஞான தேசிய சுவாமிகள் நூல்களை வெளியிட இருக்கிறார்கள் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் உணவு இடைவேளைக்கு செல்லும் போதும் சரி வரும்பொழுதும் இதற்கு நீங்கள் சந்தாதார அலுங்கள் என்று மீண்டும் நினைவூட்டு நினைவுறுத்துகிறேன் தற்போதும் என்ற வேதாந்த இதழ் கிணகர் பிரம்மஞானம் என்ற அன்பர் இதற்காக வெளியிட நாகேந்திரும் அவர்களும் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் இறை நாகேந்திரன் பெறுகிறார் கைவிய பகவத் கீதை பி சி ராமலிங்கம் குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய நண்பர் இப்பொழுது சுவாமிகள் உடம்பில் தகவல் சுவாமிகள் பழனியப்ப சுவாமிகள் வந்து ஞானத்தை பெற்ற பெருந்தகை கோடிப்பாளையம் கைவழி நம்பிய சங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றரை வரைக்கும் நடத்தணும் ஒன்னு முப்பது வரைக்கும் அதனால் வைக்க ரொம்ப வேதன நமக்கு தாக்குது எல்லாரும் சீக்கிரம் குடிக்கலாம் இப்ப நம்ம ஒரு மணிக்கே முடிக்கணும் நண்பகல் உணர்வு உண்டு உணவு முடித்த பிறகு சீக்கிரம் வாங்க மூணு மணிக்கு நம்ம ஆரம்பிக்கணும் வெப்பமா இருக்குது வராமல் உட்காந்துடாதீங்க இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் நான் அந்த இவருடைய பருவடி ராமனுடைய தலைமையுறையை வாசிக்கும் பொழுதே அதை சொன்னேன் இதற்கு முந்தைய ரெண்டு மாநாட்டிலும் நாம் அனுபவித்த அந்த மேதை சுகத்தை விட இது கொஞ்சம் அசௌரியம் இருக்கும் கருத்துக்கங்க வந்து தயவு செய்து சீக்கிரம் மூணு மணிக்கு வந்துடுவோம் அடுத்ததாக கூதூர் புண்ணியம் என்ற நூலையும் சுவாமிகளிடமிருந்து பெற்றுக் கொள்வது தியாகராஜ சுவாமிகளை பற்றிய கட்டுரை தொகுப்பு வெயில் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு மேகம் வந்துகிட்டு இருக்கு அதனால நம்ம வெயில் இருந்தாலும் எல்லாரும் தயவுசெய்து மூணு மணிக்கு வந்துடுங்க பிற்பகல் நிகழ்ச்சியை மூணு மணிக்கு தொடங்கி நடத்துவோம் உணவு இடைவேளை நன்றி